ஸ்ரீதிணாந்திரம் டைபாயனம் சூத்திர முனீந்திரம் ஸ்ரீங்கரம் பதீந்திரம் மேஷி கி வியம் ஹியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணாந்திரம் ஸ்ய பிரியண்ட அஸ்மூரு சனோஸ்மே மாதே ஷா ேமேவிரவிணம் மேவேவ நமோவிதையயோ வம்சிபோ மஹோ நமோ குருபிய ோப்பளவரோமியூ மமாணச்சுமோல மாக்கோத் அனரா தரத்தைஷர்மாயி சன் யி சன்ட்டு ஓம்ா கனேஷி தேஷி மன பிராணப்பை கனேஷி தம் வதந்தீ சுஸ்ோத்தம் கபுதேவோயுனோ மனசோ மனோஹ வாசம் சபு பிராணிய பிரணச்சுரீரா प्रेत्यास्मान लोका दमृता नतत्र பிரேத்தமாக்காம்தவர் வாோ நீமாக எதைத்திஷைய அந்நேவ்விதித்தவிதிதீ இவாம் ஏனஸ்திரே ஆச்சாரியரிடம் ஷிஷ்யன் ஆத்மாவைப்பற்றிய உண்மையை உணர்த்துமாறு பிரார்த்தனை பண்ணிக் கொண்டான் அதை கேட்ட விதம் நமக்கு புரிஞ்சுது இந்த இந்திரியங்களும் மனசும் எதனால் செயல் புரிகிறது அதற்கு பதிலும் பார்த்துட்டோம் இந்திரியங்களுக்கெல்லாம் அது இந்திரியமாக இருக்கிறது மனசுக்கு மனதாக இருக்கிறது கர்மேந்திரியானேந்திரியம் அந்த கரணம் பாஹ்யகரணம் அந்த கரணம் இந்த இரண்டுக்கும் சைத்தன்யம்தான் காரணம் சைத்தன்யம் இல்லைன்னு சொன்னால் உணர்வுங்கிறது இல்லைன்னு சொன்னால் இதெல்லாம் இயங்காது இன்னொரு கருத்தும் புரிஞ்சுக்கணும் உணர்பவனை முன்னிட்டுத்தான் இந்த கருவிகள் இயங்கிக் ரெண்டாக பிரிச்சுக்கிறோம் நாம் உணர்வு உணர்பவன் கருவிகள் உணரப்படுகின்ற உலக விஷயங்கள் உணர்வு சைத்தன்யம் உணர்பவன் ஞாதா பிரமாதா चेतनवान உணர்பவன் ஆனால் அது அவ்வளோ இதாக சொல்லலை உபநிஷத்தில் நாம் அதை உணர்பவன் உணர்வு உணர்பவன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் உணர்றான் கருவிகளையும் உணர்கிறான் இந்திரியங்களையும் உணர்கிறான் இந்திரிய விஷயங்களையும் உணர்கிறான் தூய உணர்வு உணர்பவனாகவோ உணர்கின்ற கருவிகளாகவோ உணரப்படு பொருளாகவோ இல்லை தூய உணர்வு தூய உணர்வை சார்ந்தே உணர்பவனும் உணர்வதற்கான கருவிகளும் உணரப்படுகின்ற பொருள்களும் இயங்குகின்றன இதெல்லாம் ஏன் வச்சுக்கணும் நிறைய உதாரணமெல்லாம் சொல்லியாச்சு அதனால் இனிமேல் நிறைய சொல்லிகிட்டு இருக்க முடியாது பத்து முட்டாள் கதை கேட்டிருப்பீங்க இந்த பத்து முட்டாள் கதை தெரியுமில்லையா தசமூடாகா அப்படின்னு சொல்லி ஒரு கதை இருக்குது நதியை தாண்டி இந்த பத்து முட்டாடு அந்த பக்கம் போன உடனே ஒரு ஒருத்தரும் என்ற போது தன்னை விட்டுட்டு மற்றவனையெல்லாம் எண்றான் மொத்தம் ஒம்பது நம்ம பத்து பேர் வந்தோமே ஒம்பது பேர் தானே இருக்குங்கிறான் பத்து பேரும் பத்து பேரும் என்ன சொல்கிறான் பத்து பேர் வந்தோம் அந்த பத்து பேரில் நம்ம ஒம்பது பேர் தானே இருக்கேன் ஒருத்தனை காணாமல் போயிட்டானேனு அப்போ உடனே ஒருத்தர் வந்து சொல்கிறார் ஒரு ஒருத்தர் பத்து பேர் இருக்கீங்களேன்னு சொன்ன உடனே ஒரு ஒருத்தரும் ஆமாம் அந்த பத்தாவது ஆள் யாருன்னா தன்னை விட்டுட்டு எல்லாத்தையும் அன்றான் இந்த கதை படிச்சுருக்கோம் நம்ம அதுதான் எல்லாம் நம்மளை விட்டுட்டு பாக்கி எல்லாம் பார்த்தே பழக்கம் அதனால தஸ்மாத் பராங் பசியத்தின்னு உபநிஷத்து சொல்லி பார்க்கிறவன் யாருன்னு பார்க்க வேண்டாமோ அவனுக்கு பேர் தான் பார்ப்பான்னு பேர் தெரியுமா உங்களுக்கு ஜீவாத்மாவுக்கே பார்ப்பான்னு தான் பேர் பார்ப்பான்னு சொன்னால் ஏதோ பிராமணன் அர்த்தம் இல்லை அப்படி ஒரு அர்த்தம் வச்சுருக்கோம் அதுக்கு அர்த்தம் சொல்கிறார் பரிமேலழகர் உண்மையை ஆராய்ந்து ஓர்ந்து தேர்ந்து பார்ப்பான் அவன் தான் பார்ப்பான் அப்படிங்கிறார் அடிக்கடி சொல்கிறோம் இல்லையா எஃப் யஹா பஷ்யத்தி சஹா பா பார்ப்பான் பசியத்திங்கிற தமிழ் என்னது பசியத்தின்னா என்ன அர்த்தம் பார்க்கிறான் தமிழில் சொன்ன இப்போ பார்க்கிறான்னா எதை பார்க்கிறான் அங்கேயும் இங்கேயும் பராக்க பார்க்குறான் அப்படியா சொல்கிறது என்ன அர்த்தம் சாஸ்திரத்தை ஆராய்ந்து ஓர்ந்து தேர்ந்து பார்க்கிறான் எனவே அவன் பார்ப்பான் அப்படின்னு பரிமையழகிற அர்த்தம் சொல்லியிருக்க மரப்பினும் ஓத்துக்குழலாகவும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும் ஆ பார்ப்பான்னா திருமூலர் சொல்கிறார் பார்ப்பான் அகத்துளே பால் பசு ஐந்துளை பார்ப்பான் அகத்துளே பால் பசுன்னா அஞ்சு இந்திரியங்கள் அது என்னன்னா கண்ட்ரோலே இல்லாமல் திரியிறது தான் மேய்ப்பாறும் இன்றி வெறித்து திரிவனை வேணும்னா கிச்சன் பக்கம் ஓடும் உள்ளே போய் பார்க்கும் என்னெல்லாம் இருக்குன்னு மேய்ப்பாரும் கண்ட்ரோலே இருக்காது அப்போ தான் சாப்பிட்டு வந்திருப்போம் என்னமோ பசிக்கிற மாதிரி திரும்பவும் உள்ளே போய் எதா இருக்கான்னு பார்ப்பான் டப்பாவில்லான்னு திறந்து பார்த்து இருக்கிறதே காயில் போட்டுன்னு வரும் மேய்ப்பாரும் இன்றியே வெறித்து திரிவனை மெய்ப்பாரும் உண்டாய் தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கணுங்கிற எண்ணமும் வந்து வெறியும் அடங்கினால் ரெண்டும் ஓணம் ஏன்னா அது ரொம்ப வெறி பிடிச்சாலே இருக்குது வேணும் வேணும்னு பிடுங்குற போது இவன் கண்ட்ரோலே பண்ண முடியல மெய்ப்பாரும் உண்டாய் வெறியும் அடங்கினார் பார்ப்பான் பசுஐந்தும் பாலாய் சொரியுமே இந்த இடத்துல பார்ப்பான்னா என்ன அர்த்தம் இந்த உடம்புக்குள்ளே இருந்து கொண்டு உலகத்தை பார்ப்பவனுக்கு பார்ப்பான் ஜீவாத்மா ஆத்மாவுக்கு தான் பார்ப்பான்னு பேர் பார்ப்பான் பார்ப்பனன் அது அப்படியே பிராமணனுங்கிறத பார்ப்பனங்கிறான் அப்படியே இருக்கட்டும் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோன்னா தன்னை பார்க்காம எல்லாத்தையும் பார்த்தான் அந்த பத்து முட்டாள்னு சொன்னேன் அதுக்காக தான் பார்ப்பான்னு வந்துடுச்சு தன்னை பார்க்கறது அதுக்கு தான் அடிக்கடி சொல்கிறோம் ஆத்மவ எஃப் பஷ்யதி ச பஷ்யதி எவன் உண்மையை பார்க்கிறானோ அவன் பார்க்குறான் பார்த்தும் பார்க்காம இருக்கானே அப்படின்லாம் சொல்கிறார் சங்கராச்சாரியர் அதாவது சில பேர் சன்னியாச வேஷம் போட்டிருக்காங்களாம் நிறைய பக்க வேறு சன்னியாசிகள்னால் வந்து வேதாந்தம் படிச்சுட்டு இருக்காங்களா சில சன்னியாசிகளுக்கு வேதாந்தத்தில் ருச்சி இல்லை அவங்க வேறு ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்கள பார்த்து சொல்கிறார் இந்த வாழ்க்கைக்கு வந்து இப்படி இருக்கானே அந்த எல்லா உலகத்துலையும் இருக்குது எல்லா ஃபீல்ட்லேயும் அந்த ப்ராப்ளம் இருக்குது அதனால சொல்கிறார் ஜட்டிலோ முண்டி லுஞ்சித கேஷா காஷாயாம்பர பகுக்கிருத்த வேஷா பஷன்னபி சென பஷ்யதி மூடஹா ஹுதர நிமித்தம் பகுக்கிருத்த வேஷா அப்படி எதுக்கு சொல்கிறோம்னா பஷன்னபி பஷி கண்டும் கண்டிலன் என்ன கண் மாயமேங்கிறார் மாணிக்க கண்டும் கண்டிலன் என்ன கண் மாயமே எப்படி பெருசாக எழுதி வச்சுக்கணும் கண்டும் கண்டிலன் சில சமயம் நம்ம சொல்கிறோம் இல்லையா எல்லாம் புரியறது ஆனால் புரிஞ்சுருக்கிற மாதிரி நடக்க முடியலேன்னா அதுதான் கண்டும் கண்டிலன் பார்த்தும் என்ன பண்ணுறது கடைப்பிடிக்க முடியலையேங்கிறான் புரியறது கடைப்பிடிக்க முடியலையேண்ணா பரவாயில்லை பிரார்த்தனை பண்ணு கொஞ்ச நாள் கழித்து அது சிங்க்ரனைஸ் ஆகிடும் அட்லீஸ்ட் இந்த ஜென்மாவில் இல்லைன்னா அடுத்த ஜென்மாவிலாவது ஆகட்டும் நம்முடைய நோவர்ஷிப்புக்கும் டூவர்ஷிப்புக்கும் இருக்கிற என்னது கான்ட்ரடிக்ஷன் எனக்கெல்லாம் தெரியறது இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தெரியறது ஆனால் பண்ணாமல் இருக்க முடியல அப்படி பழகி போயிடுத்து அதுக்காக நான் என்ன பண்ணுறது அப்படின்னா பரவாயில்ல ரொம்ப கில்ட்டெல்லாம் டெவலப் பண்ணாதே பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணு அப்புறம் புரியவாது செஞ்சுதே இது நல்லது கெட்டதுன்னா தெரியவாது செஞ்சுதே அதுவே பெரிய புண்ணியம் காலப்போக்கில் உனக்கு எல்லாம் சரியாக போயணும் தைரியமாக அதெல்லாம் தர்ம விஷயம் இங்கே என்னதுன்னா உணர்வு உணர்பவன் இதை பற்றி தான் படிக்கிறோம் இந்த உணர்வை உணர்ந்து விட்டால் உணர்பவன் தான் உணர்வல் உணர்பவன் அல்ல உணர்வே என்பதை உணர்ந்து விட்டானேயானால் உணர்பவன் தான் உணர்பவன் அல்ல உணர்வே நான் நான் உணர்பவனாக மாயையால் கற்பிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு உணர்ந்து விட்டானேயானால் அவனுக்கு அப்புறம் என்னது ந அமிர்த்தாக உணர்வன் உணர்பவனுக்குத்தான் வந்து ஜென்ம மரணமெல்லாம் இருக்கிறதாக ஒரு பிரமே உணர்வுக்கேது ஜென்ம மரணம் ஆக என்ன அமிர்தாக பவந்தி அப்புறம் உணர்பவன் உணர்ந்து உணர்பவன் என்னும் தன்மையை என்ன பண்ணுறான்னா அதிமுச்சிய பிரேத்திய அதிமுச்சிய பிரேத்தியன்னா எங்கேயோ படித்த மாதிரி இருக்கு அதிமுச்சியாக சொன்ன அபிமானத்தை விட்டு விட்டு பிரேத்தியாவுக்கு இப்படி போட்டுக்கலாம் எப்படி வேணாலும் அதுக்கு இடம் கொடுக்கறது பிரேத்தியா முதல்ல அபி விட்டு அதிமுச்சியாக சொன்னால் அகங்காரத்தையும் விட்டு எனது என்னும் செருக்கையும் விட்டு நான் என்னும் யான் என்னும் செருக்கையும் விட்டு அமிர்தாக பவந்தி அதனால்தான் வேதங்கள்லாம் நம்மளை பார்த்து உபதேசம் பண்ணுறது ஷ்ருண்வந்து விஸ்வே அமிர்தசிய புத்திராக ஆயே தாமி திவ்யானி தஸ்து அமிர்தஸ்ய புத்திராக ஸ்ருண்வந்து அமிர்தத்தின் குழந்தைகளே கேளுங்கள் அப்படி தான் வேதம் சொல்கிறது பாவிகளே அப்படின்னு சொல்கிறது இல்லை அமுதக் குழந்தைகளே அப்படின்னு சொல்கிறது அமிர்தமான அமிர்தஸ்வரூபிகளே அப்படிதான் அட்ரஸ் பண்ணுறது ஷ்ருண்வந்து விஸ்வே அமிர்த்தச புத்திராக ஆயே தாமணி திவ்யானி தஸ்து புண்ணியசாலி பாப பாபின்னு கூட சொல்லலை அமிர்தஸ்வரூபிகளே அமிர்த புத்திரர்களே இதை வந்து நாம் இப்போ நான் வந்து நான் இப்போ சொல்கிறேன் நான் வந்து சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க சந்தோஷம் எங்கே இருக்குது ஆனந்தமாக இருக்கேன் நான் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஆனந்தம்ங்கிறது எங்க இருக்குது கண்ணில் இருக்கா காதில் இருக்கா மூக்கில் இருக்கா நாக்கில் இருக்கா தோரில் இருக்கா வாயில் இருக்கா வாயை திறந்தானே சொல்கிறேன் ஆனந்தமாக இருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் எதைத்த எப்படி எது ஆனந்தமாக உங்களுக்கு எப்படி தெரியுது வாயை திறந்து சொல்கிறேன் ஆனந்தம் வாயிலையாக இருக்குது எங்கே இருக்குது ஆனந்தம்னா ஆனந்தம்னு யாரோ பக்கத்து இருந்தால் இங்கே உட்காந்துருக்கு இருந்தான் அவங்களுக்கு ஆனந்தம் அப்போ ஆனந்தம் எங்கே இருக்குதுன்னா ஆனந்தம் மனசில் இருக்குது இல்லையா மனசில் இருக்குது சொல்கிறது எது சொல்கிறது வாய் சொல்கிறது அப்போ நீங்கள் எங்கே புரிஞ்சுப்பீங்க இடத்த மனசில் தான் ஆனந்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது இப்போ வந்து ஆனந்தமாக இருக்குன்னு சொல்கிற போது நான் வாயினால சொல்கிறேன் அப்போ வாயை குறிக்குமா மனசை குறிக்குமா சரி ஆனால் வாயை வாயை திறந்து சொல்லலைன்னா தெரியுமா தெரியாது ஆனால் நீங்கள் வாயை ஆனந்தம் நினைப்பீங்களா வாயை பார்க்குறது ஆனந்தமாக இருக்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் அந்த வா நான் ஆனந்தமாக இருக்கேன்னு நான் சொல்கிறபோது எது ஆனந்தம்னா அந்த மனசுன்னு புரிஞ்சுக்கிறோம் இல்லையா அது மாதிரி நான் உணர்வாக இருக்கிறேன் அப்படிங்கிற போது நான் எதை சொல்கிறேன் உணர்வாக இருக்கிறேன்கிற உணர்பவனை குறிக்குமா உணர்வதற்கான கருவிகளை குறிக்குமா உணரப்படுபவைகளை குறிக்குமா தெரியும் ஆனால் சொல்கிறதுக்கு இதெல்லாம் வேணுமா வேண்டாமா உணர்வாக இருக்கிறேன்னு சொல்கிற போது உணர்பவனும் இருக்கிறான் இருக்குது ஆனால் உணர்பவனை குறிக்குமா உணர்வுங்கிறது குறிக்காது புரியுறதில்ல அவ்வளோதான் அதனால் ஆதிசங்கரர் சொல்கிறார் இது வந்து அனுபவமாக இருக்கிற விஷயம் அனுபவிக்க வேண்டிய விஷயம் இல்லை எப்போவுமே அனுபவமாக இருந்துட்டு கவனிக்காத ஒரு விஷயம் இந்த அனுபவம் இல்லாமல் இதுவரைக்கும் எந்த அனுபவம் இல்லை உணர்வு இல்லாமல் எந்த உணர்வு உணர்வுகளும் உணரப்படுவதும் கடந்த காலத்திலையும் சரி நிகழ்காலத்துலையும் சரி வருங்காலத்திலையும் சரி ஆத்ம சைத்தன்யம் அல்லது தேவன் இவருடைய பாஷைனால் க சக்ஷுஸ்ரோத்திரம் கவு தேவோயுனக்தி அந்த தெய்வீக தத்துவமாகிய உணர்வு தத்துவம் இல்லை என்றால் கடந்த கால அனுபவமும் இல்லை நிகழ்கால அனுபவமும் இல்லை வருங்கால அனுபவமும் இல்லை ஆகவே அனுபவங்களுக்கெல்லாம் ஆதாரமான அனுபவம் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் அந்த அனுபவத்தை அறியாமல் இருந்தேன் இப்பொழுது படிக்கும்போது அறிந்து கொள்கிறேன் ஆகவே அனுபவத்திற்கு நான் முயற்சி செய்யவில்லை அறிந்து கொள்வதற்கு முயற்சி செய்கிறேன் ஆனால் நம்ம முய முயற்சியெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடாது புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இருக்கணும் நம்ம எஃபர்டெல்லாம் இது எப்படி புரிஞ்சுக்கிறது அதில் தான் நம்ம கவனம் இருக்கணுமே தவிர இதை எப்படி அனுபவிக்கிறதுங்கிற ஆசைக்கு முயற்சிக்கு போகக்கூடாது நம்ம சாஸ்திரம் ஏங்க வைக்காது அது வந்து உணர்வு அப்படின்னு சொல்லிவிட்டால் ஏதோ புறப்பொருள்னு நினச்சிட்டு தியானம் பண்ணிட்டு எனக்கு இன்னும் அந்த அனுபவம் வரலையேன்னு இயங்குவான் ஏங்க வைக்கிறதே உபநிஷத்தோட வேலை கிடையாது ஏக்கத்தை அழிக்கிறது தான் உபனிஷத்தோட வேலை நிறைய பேருக்கு வாழ்க்கையில் ஏக்கம் இருக்குது பணம் இல்லையேன்னு ஏக்கம் இருக்குது கல்யாணம் ஆகலேன்னு ஏக்கம் இருக்குது குழந்தை இல்லையேன்னு ஏக்கம் இருக்குது ஏக்கத்துக்காக பஞ்சம் நம்ம வண்டி வண்டியாக ஏங்கிறதுக்குன்னே தயாராக இருக்கும் அப்புறம் இங்கே ஆன்மீகத்துக்குள்ள வந்தா அந்த மகானுக்கு கிடைச்ச அனுபவம் எனக்கு கிடைக்கலையே சம்சாரம் எந்த போனாலும் விட அந்த மகானுக்கு கிடைச்சுதாமே இந்த மகானுக்கு கிடைச்சதாமே எல்லா மகானுக்கும் வந்து அந்த மகான் மாதிரி நான் இல்லையேன்னு ஏங்கிறதுக்காக அந்த மகானை பூஜை பண்ற இதுதான் ஆக ஆத்மா அனுபவம் என்பது இல்லாமல் எந்த அனுபவமும் இல்லை அதுதான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கும் அது நமக்கு ஏன் சுவாமி இது ஏன் மனசில் பதிய மாட்டேங்கிறதுன்னா நமக்கு எப்போ பார்த்தாலும் வெளி விஷயங்களே நினச்சி நினச்சி அந்த சம்ஸ்காரம் பலமாக இருக்கிறதுனால ரொம்ப எளிமையான விஷயம் அதி சுலபம் ஆதிசங்கரர் பகவத்கீதை பதினெட்டாவது அத்தியாயம் ஐம்பதாவது ஸ்லோகத்துக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார் நீங்கள் படித்து பார்த்தா தெரியும் தமிழ்லே அந்த புஸ்தங்கள்லாம் இருக்குது சங்கரபாஷ்யம்லாம் லைப்ரரியிலே இருக்குது ஆத்மஜானம் அதி சுலபம்னு எழுதுகிறார் வியாக்கியானம் பண்ணியிருக்கார் ஆத்மஜானத்தை மாதிரி சுலபமான ஞானம் கிடையாதுங்கிறார் நம்ம மனசில் இருக்கிற எல்லாத்தையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது சப்கான்ஷியஸில் என்ன கன்றாவி இருக்கோ தெரியாது நல்லது இருக்கோ தெரியாது ஆழமான மனசில் என்ன நல்ல எண்ணங்கள் இருக்கோ என்ன தீய எண்ணங்கள் இருக்கோ தெரியாது தெரியாட்டாலும் பரவாயில்ல அப்புறம் நம்முடைய உடம்புக்குள்ளே இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னெல்லாமோ இருக்குது ஹார்ட்டு இது இல்லை அதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியாது அப்புறம் நிறைய இதுவே தெரியல நம்ம சுவாவமே என்ன நமக்கே சில சமயம் புரிய மாட்டேங்கிறது அப்படி இருக்கிற போது இன்னொருத்தருடைய சுவாவத்தை தெரிஞ்சுக்க பார்க்குறோம் இப்போ வந்து நான் சொல்கிறேன் இங்கே வந்து சொல்கிறேன் இந்த கிருஷ்ண கிருஷ்ணசுவாமி வந்திருக்காரா இங்கே அப்படின்னு நான் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தெரிஞ்ச கிருஷ்ணசாமி ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க திரும்பி திரும்பி பார்ப்பீங்க இல்லையா அப்போ உடனே என்ன பண்ணுவோம் கிருஷ்ணசாமி வந்திருக்காரா அப்படி இப்படி சுற்றி சுற்றி பார்ப்போம் நீங்கள் இருக்கீங்களான்னு உங்கள்கிட்ட கேட்குறேன்னு வச்சுக்கோங்க திடீர்னு யோசிப்பீங்களா நீங்கள் இருக்கீங்களா இல்லையான்னு நான் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து இல்லை கிருஷ்ணசாமி இருக்காரா இல்லையான்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க கிருஷ்ணசாமியோ ராமசாமியோ ஐயா சாமியோ யாரோ ஒரு சுவாமி அவர் இருக்காரா இல்லையானா நீங்கள் என்ன பண்ணுவீங்க திரும்பி திரும்பி பார்ப்பேங்க வந்திருக்காருன்னா அங்கே உட்காந்துருக்கார் அப்படின்பீங்க நான் கேட்குறேன் தெரியுன்னு நீங்கள் இருக்கீங்க வந்திருக்கீங்களா நீங்கள் இந்த க்ளாஸில் இருக்கீங்க வந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு என்ன ஆகும்னா என்னாச்சும் இருக்குது உங்களுடைய இருப்பை எண்ணுவதற்கு எவ்வளோ நேரம் ஆகும் உங்களுடைய இருப்பை நீங்கள் எண்ணுவதற்கு எத்தனை நேரமாகும் உங்களுடைய இருப்பை தெரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு என்ன ஆதாரம் வேணும் ஏதாவது பிரமாணம் வேணுமா ஒருத்தன் சொன்னால் நான் இருக்கேன் ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆகிடுத்து என் மனைவிக்கு கல்யாணம் ஆகிடுத்து ஏன்னால் இது தயானு சுவாமி என் மனைவிக்கு கல்யாணம் ஆகிடுத்து இல்லாத ஒருத்தனை அவள் கல்யாணம் அண்ணிக்க முடியாது அதனால் நான் இருக்கேன்னா புரியுறதா ஜோக்கு புரியுறதோ நான் இருக்கிறேன் எதனால் எனக்கு திருமணமாகி விட்டதால் ஏனென்றால் என் மனைவி திருமணமானவள் அவள் இல்லாத ஒருவனை திருமணம் செய்து கொள்ள முடியாது எனவே இல்லாத ஒருவனை அவள் திருமணம் செய்து கொள்ள முடியாது எனவே அவள் திருமணம் செய்து கொள்வதற்கு இருப்பவன் ஒருவன் இருக்க வேண்டும் ஆகவே அவன் நான் அதனால் நான் இருக்கிறேன் இப்படியா சொல்கிறது நான் இருக்கிறேங்கிறதுக்கு இதுக்கு பேர் இங்கிலீஷில் செல்ஃப் எவிடன் நான் இருக்கேங்கிறது செல்ஃப் எவிடன் நான் இருக்கேங்கிறது எனக்கே தெரியாது இதுக்கு யாரும் ப்ரூஃப் எல்லாம் வேண்டாம் ஒரு ப்ரூஃபும் வேண்டாம் ஆனால் என்ன பண்ணுறோம் ஆத்மா இருக்கிறதுங்கிறதுக்கு ப்ரூஃப் வேணும்னு கேட்டால் என்ன சொல்கிறது நான் இருக்கேங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் வேணும் என்ன என்ன பிரமாணம் வேணும் ஒரு பிரமாணமும் தேவையில்லை அஹம் அப்பிரமேயா பிரமாண அகோச்சராக அதுக்கு தான் வரேன் அதனால் ந தற்று சக்ஷுர்கி நாக் கட்சதி நோ மனஹா ந வித்மஹா ந விஜானீமஹா யதா ஏதத்து அனுசிஷியாத் இது எப்படி டீச் பண்ணுறது நீ அதுவாகவே இருக்கிறாய்னா திரும்பிட்டான்னு வச்சுங்களேன் நீ அதுவாகவே இருக்கிறாய் அப்படின் நீ அதுவாகவே இருக்கிறாய்ன்னா எதுவாக இருக்கிறேன் சுவாமி நான் இப்படி இப்படி திரும்பி திரும்ப ஏதோ ப்ரோனோன்னு சொல்லிவிட்டார் அது எதுவானாலும் எடுத்துக்கலாமே எதோ எடுத்துக்கிறது நீ நீயாகவே இருக்கிறாய் அது இன்னும் கஷ்டம் நீ அதுவாக இருக்கிறாய் அது ஒரு சிரமம் நீ நீயாகவே இருக்கிறாய் அப்படின்னா என்ன புரியும் நான் நானாகவே இருக்கிறேன் நீ தான் அதுனால் உடம்ப நினைக்கப்படாது நீ வே நீ வந்து உணர்வாக இருக்கிறாய்னா உடனே வேற எதோ நினைச்சிடப்படாது அதுக்கு தான் இப்படி திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கு எப்படி சொல்லித்தரதுன்னு தெரியல பாருனர் சொல்லித்தருது தெரியல ஆனால் அவர் சொல்லிகிட்டு இருக்கார் சொல்லித்தருதுன்னு தெரியல ஆனால் நாங்கள் தெரிஞ்சுகிட்டுருக்கோம் என்ன குருவிட்டு தானே வந்திருக்கான் இது எப்படி வந்து சொல்லித்தருது அப்படி தெரியல ஏன்னா அது எந்த காரணத்தை கொண்டும் அதை ஆப்ஜெக்டிவாக பண்ண முடியாது இப்போ இந்த இந்த வச்சு நான் தொடரேன்னு வச்சுக்கணும் இந்த இந்த விரலை வச்சுன்னு தொடரேன் என்னது நெத்தி இங்கே இங்கே இதாலேயே இதை தொடுன்னா முடியுமா முடியா புரிஞ்சுட்டு தோல்லையோ அதனால் தொட்டு காட்ட முடியாதுன்னா தொட்டு காட்ட முடியாதுண்ணா இந்த விரலை வச்சுன்னு எந்த வேணாலும் தொடலாம் இதை வச்சுன்னு இதே தொடுன்னா என்ன பண்ணுறது இப்படி வேணால் இதை வேணால் தான் தொட முடியுமே தவிர இல்லை இந்த டிப்பாலும் இந்த டிப்பை நீ தொடணும்னா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் முடியாது இந்த டிப்பை வச்சுன்னு இதையே தொடு பார்க்கலான்னா என்ன இப்போ வேறு இன்னொரு இது மாதிரி கற்பனை பண்ணிவிட்டு அது ஏதோ தொடர்ற மாதிரி பாவனை பண்ணலாமே தவிர நிஜமாக இதால் தொட முடியுமா முடியவே முடியாது நிறைய எக்ஸாம்பிள்லாம் சொல்லியாச்சு அதுக்கப்புறமும் புரியலன்னா பகவான் அனுகிரகம் பண்ணட்டும் அவ்வளோதான் சொல்லும் ஏன்னா எல்லாருக்கும் வந்து வாழ்க்கையில் ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறதே ஒரு ஆனந்தம் ஏக்கானந்தான் ஏதோ ஒன்று சுவாமி எல்லாம் அவ்வளோதானா அப்படின்னா ஆமா அவ்வளோதானே அப்புறம் இன்னும் இருக்கு ஒன்றும் இல்லை அவ்வளோதானா அவ்வளவுதான் ஒரு ஹோல்டே இல்லாமல் போயிடுத்து அப்படின்னா வேணா வச்சுக்கோ ஹோல்டு இருந்ததுன்னா எல்லா வகையான ப்ராப்ளம் வரும் ஆனா உனக்கு வந்து சுகம் வேணும் துக்கம் வேண்டான்னு சொன்னா நீ சுகத்தையும் விடணும் துக்கம் வேண்டாம் சுகம் வேணும்னு சொன்னா சுகத்தை விட்டாத்தான் உனக்கு சுகம் அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு பரவாயில்ல துக்கம் வந்தாலும் பரவாயில்லை நான் சுகத்தை விடமாட்டேன்னா சரி நீ சம்சாரியாக இருக்கணும் நீ தீர்மானம் பண்ணியாச்சுன்னா நான் ஒன்றும் அதை பண்ண முடியாது நீ வேண்டாம்னு சொன்னால் தானே சொல்ல முடியும் இல்லை இது என்னவோ பண்ணுறது அப்படின்னா என்னவோ பண்ணுறதுன்னா விட்டுடும் என்னைக்கு உனக்கு மெச்சூரிட்டி இருக்கோ அன்றைக்கி படிக்கலாம் அது வரைக்கும் பகவானை பூஜை பண்ணிட்டு அழகாக உன்னோட இண்டிவிஜுவாலிட்டியை குளிப்பாட்டி அந்த உணர்பவனை அழகாக வச்சு அதுக்கு என்ன வேணாலும் அலங்காரம் பண்ணிக்கோ ரொம்ப சந்தோஷம் அப்படி சொல்லிடும் ஆஹா அது அறிந்ததை காட்டிலும் வேறானது அறியாததை காட்டிலும் வேறானது அறிந்ததைக் காட்டிலும் வேறானதுங்கிறபோது அது அறியப்படுற பொருள் ஆஹா அப்போ அது அறியப்படாத பொருளானா இல்லவே இல்லைன்னு நினச்சிக்காதேண்ணா இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா அது அறிவும் அல்ல அறி அது அறிவது அறியப்படுவதும் அது அறியப்படாததும் அல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் வரும் அது அறிய அறியப்படுவதும் அல்ல அது அறியப்படாததும் அல்ல அறிபடும் பொருள் நீ அல்ல அறிபடா பொருள் நீ அல்லது இப்படி போடலாம் அறிவும் அல்ல அறியாமையும் அல்ல அது அறிவும் அல்ல அறியாமையும் அல்ல அறிவையும் அறியாமையும் அறிகின்ற அறிவற்று அறியாமையும் அற்றதுவே அதுவே அறிவற்றது அதுவே அறியாமை அற்றது அப்படி படித்து புரிஞ்சுக்கணும் அதோ அவிதிதா ததி இது பூர்வேஷாம் சுஷ்ருமை அப்படின்னு தான் நாங்கள் பெரியவங்கள்கிட்டருந்து கேட்டு புரிஞ்சுட்ருக்கோம் சங்கராஜர் சொல்கிறார் இது வந்து ஒரு சமயம் ரொம்ப எளிமையான விஷயந்தான் இந்த மனசில் இருக்கிற எக்ஸ்ட்ரோவர்டட்னஸ் ரொம்ப ஸ்ட்ராங் இண்டிவிஜுவாலிட்டி ரொம்ப ஆழமான இந்த தன்னுணர்வு இதை நாம் பிடிவாதமாக பிடிச்சுன்னு இருக்கிற தன்மை இதுக்கு அனுகிரகந்தான் வேணும் ஈஸ்வரானுகிரகாதேவ பும்சாம் அத்வைத்த வாசனா மகாபய கிருதத்திராணா திவித்ராணாம் உபஜாயத்தே அப்படி ஒரு ஸ்லோகம் இருக்குது ஈஸ்வர அனுகிரகாதேவ நீ பண்ணின பூஜா பலன் பும்சாம் பும்சாம்னா என்ன அர்த்தம் மனிதர்களுக்கு அத்வைத வாசனா அத்வைத ஞானம் அத்வைத வாசனைன்னு சொன்னால் அந்த ஞானம் அவ்வளோ பலமாயிடுதுன்னு அர்த்தம் மகாபய கிருத்தத்ராணா பேர் அச்சத்திலிருந்து விடுவிப்பது பெரும் அச்சத்திலிருந்து விடுவிக்கக்கூடியது மகாபயம்னா என்ன திராயத்தை மகத்தோபயாத் கீதையில் படிச்சிருக்கோம் ஆஹா மகாபயம்னு சொன்னால் சம்சாரம் மறுபடியும் புனரபி ஜனனம் இன்னும் என்னெல்லாம் பிரச்சனைலாம் வரப்போறதோ தெரியுறியே வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகளை பார்த்தாச்சு இப்போவும் நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்டுருக்கோம் இனி என்னெல்லாம் பிரச்சனைகள் வரப்போகிறதோ அதெல்லாம் எப்படித்தான் தாங்க போகிறோமோ தாங்கிறவனே இல்லையன் சொல்லிகிட்டுருக்கோம் ஆனால் என்னென்னா அதெல்லாம் எப்படித்தான் இருக்க போகிறதோன்னு ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்குல்லையே எல்லாருக்கும் உள்ளூர இருக்குது ஆஹ மகாபய கிருதத்ராணா திராணான்னா அது எல்லாத்திலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதாம் விடுவிக்கிறதாம் பெரும் அச்சம் உச்சி மீது போதிலும் அச்சம் இல்லை அபய பிரதிஷ்டா மகாபய கிருத்த திராணா அத்வைத வாசனான்னு அர்த்தம் அத்வைத வாசனை எப்படிப்பட்டதுன்னா பெரிய பயத்திலிருந்து நம்மை பாதுகாக்கும் ஆற்றல் படைத்தது தித்ராணா வெரி ஃப்யூ பீப்புளுக்கு தான் இது புரியுறதுன்னு த்வித்ராணாம் உபஜாயத்தை வெகு சிலருக்குத்தான் இந்த உண்மை விளங்குகிறதுன்னு இருக்குது ஒரு ஸ்லோகம் விவேகச்சூடாமணிதான் எனக்கு ஞாபகம் ஈஸ்வரானுகிரகாதேவ பும்சாம் அத்வைத வாசனா மகாபய கிருத்தத்ராணா த்வித்ராணாம் தீன 2, த்ரீன 3, ரெண்டு மூணு பேருக்கு தான் புரியுறது நூற்றம்பது பேர் எத்தனை பேருக்கு பாடம் சொன்னாலும் மனுஷியானாம் சகசிரேஷு கஷ்டித் எதத்தி சித்த ஏங்கிறார் பகவான் கீதையில் எத்தனையோ ஜனங்களில் யாரோ சில பேர் தான் வகுப்புக்கு வருகிறார்கள் அப்படி வருகிறவர்களையும் யாரோ சில பேருக்கு தான் உண்மை புரியறதுன்னார் புரியாட்டால் புண்ணியம் புரிஞ்சதுன்னா ஞானம் எப்படியோ பிரயோஜனம் இருக்குது வகுப்பில் உட்கார்ந்தாலே புண்ணியந்தான் சைத்தன்யத்தை பற்றி விடாமல் படிக்கிறதுங்கிறது புண்ணியமாக பார்ப்பமான் நான் அதனால் மகா புண்ணியம் ஆக இப்படி சொல்லியிருக்கிறார்கள் எங்களுடைய பெரியோர்கள் இந்த மாதிரி டீச்சிங் மெத்தேடே வித்தியாசமாக இருக்குது டைரெக்டாக டீச் பண்ணவே இல்லை இதுதான் அப்படின்னு சுட்டி சொல்லவே இல்லை அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறார்கள்னா இன்டைரக்ட் மெத்தட் அதாவது நேரடியாக சொல்லாமல் எந்நேதி நேதி வச்சன அவோச்சு காலம்பர சொல் பிரத்தஸ்மரணம் பிரதர் பி மனசா வச்சா அகமியம் வாசோ விபாந்தி நகிளா எதனு எந்நேதி நேதி வச்சன அவோச்சு தம் தேவம் அஜம் அச்சுத்தம் அகிரியம் ஆகுவது அகிரியம் ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் எதுவுமே இல்லை உணர்வு இல்லாமல் உணர்பவனோ அந்த உணர்வுக்கு தான் பேர் அக்ரியம் அக்ரியம்னா அனைத்திற்கும் முன் நிற்பதுன்னு அர்த்தம் அனைத்திற்கும் முன்னிற்பது எதுன்னா உணர்வு தான் முன்னிற்கிறது உணர்வை முன்னிட்டு உணர்பவனும் உணர்வதற்கான கருவிகளும் உணரப்படுகின்ற பொருள்களும் உணரப்படுகின்றன எப்படி இருக்கு எல்லாம் உவாக இருக்கே உணர்வை முன்னிட்டு உணர்பவனும் இல்லாட்டி உணர்பவர்களும் ஏன்னா பண்மை தானே உணர்பவர்கள் பல உணர்வு ஒன்றே ஏன்னா ஒவ்வொரு உள்ளத்திலையும் உணர்பவன் வேறு ஆ நிறைய உடல்கள் பல உள்ளங்கள் பல அந்த உள்ளங்களிலே உள்ளங்களையும் உடலையும் உணர்பவர்கள் பல ஆனால் உணர்வு ஒன்றே ஒன்றே ஒன்றே அதுதான் அத்வைத்தம் உணர்வுக்கு அந்நியமாக உணர்வுக்கு நிகராக வேறொரு உணர்வோ உணர்வுக்கு மேலாக ஒரு உணர்வோ இல்லை அதனால தான் நிறதிசயம்னு பேர் நிரத்திசயம்னா ஒப்பு உயர்வு அற்றதுன்னு அர்த்தம் ஒப்பு உயர்வு அற்றது ஒப்பு உயர்வு அற்ற பேருணர்வு பேரு சிறுந்திரம் சொல்ல வேண்டாம் பரவாயில்லை எல்லாம் டீச்சிங்காக சொல்கிறோம் அப்படி தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிவிட்டார் சங்கராச்சார் இதெல்லாம் வச்சுன்னு நிறைய சொல்கிறார் இதெல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும்னா நான் இப்போ பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம் சொன்னேன் இது பதினெட்டாவது அத்தியாயம் ஐம்பதாவது ஸ்லோகம் நிஷ்டா ஜானஸ்ய யா பரா அப்படிங்கிற வேர்டு அந்த சென்டென்ஸ் அதுவே பரா பரா நிஷ்டையும் பெர் கீதை பகவான் அதுக்கு சங்கராச்சாரியுடைய வியாக்கியானம் அதே மாதிரி இன்னொன்று ரெண்டாவது அத்தியாயத்தில் இருபத்தி ஒன்றாவது ஸ்லோகம் வேதாவிநாசினம் நித்யம் எஜேனமஜம் அவ்யம் கதம் சபுருஷ்பார்த்த கம் ஹாதயதி ஹந்திகம் வேதாவினாசினம் நித்யம் எயேனம் அஜம் அவ்யம் அதுக்கு சங்கராச்சாரியுடைய வியாக்கியானம் ரொம்ப பெருசு அதாவது அறிபவனை எந்த பிரமாணத்தினாலும் அறிய முடியாது சர்வ பிரமாண அகோச்சரம்னு சொன்னேன் இல்லையா சர்வப்பிரமாண அகோச்சரம் ஏன்னா சர்வ பிரமாண பிரகாசகத்வாத் சர்வ பிரகா பிரமாண அதிர்ஷ்டா திருத்வாத் எல்லா பிரமாணத்தையும் பிரகாசப்படுத்துகிறவன் நான் பிரமாணங்கள் எப்படி என்ன பிரகாசப்படுத்த முடியும் அதுக்கு தான் சொன்னேன்னு இந்த சூரியனுடைய கண்ணாடியில் சூரியனுடைய நிழலை வச்சுட்டு அந்த நிழல் சூரியன் வந்து ஒரிஜினல் சூரியனை இது பண்ண முடியுமா அது மாத்திரமில்லை விளக்கே இன்னொரு விளக்கே விளக்குமா பிரகாஷத்தை விளக்கிறதுக்கு இன்னொரு பிரகாஷம் வேணுமா இந்த லைட்டை நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு லைட்டை அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க என்னாகும் நான் ஒரு டார்ச் அடித்து வெளிச்சம் இருக்கா இல்லையான்னு பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க எப்படி இருக்கும் அதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்குது பிரகாஷாத்மிகா சக்தியா பிரகாஷானாம் பிரகாஷக பிரகாஷயத்தையோ விஸ்வம் சோயம் ஆத்மா காஷ்யாம் ஹி காஷ தே காஷி காஷி சர்வ பிரகாஷிக்கா சா காஷி விதித்தாயேன தேன பஞ்சகம் காஷிங்கிறது ரொம்ப அழகாக சொல்கிறார் காஷ்யாம்து மரணான் முக்தி நான் காஷியில் மரணம் அடைஞ்சால் இந்த உடம்பு செத்து போனால் மோக்ஷம்னு சொல்கிறது ஆனால் சங்கராச்சார காஷி பஞ்சகத்தில் நல்லா அழகாக சொல்கிறார் அதில் ஒரு ஸ்லோகம் என்ன சொல்கிறதுனா காஷியாம் காஷ்யாம்னா காஷி கஷேத்திரம் இல்லாட்டி இந்த உடம்பு உடம்பையும் காஷிங்கிறார் காசி க்ஷேத்திரத்தையும் காசிங்கிறார் அங்கே போனால் எல்லாம் அங்கே உபனிஷத்து தான் படிச்சுட்டுருக்கான் காசி முழுக்க அங்கே என்ன நடக்கிறதுனா மகா வித்யாஸ்தானம் காசி புலவர் பேசும் உரைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம்னு பாடினார் பாரதியார் ஏன்னா நம்ம நம்ம பாரத தேசத்தில் ஏழு தேசத்தை மோட்சஸ்தானம்னு சொல்கிறோம் அயோத்தியா ராமஜென்ம பூமி அயோத்தியானா ராமஜென்ம பூமின்னு தான் சொல்லணும் ஆ அயோத்தியா ராமஜென்ம பூமி மதுரா கிருஷ்ண ஜென்ம பூமி ரெண்டும் வித்யாஸ்தானங்கள் எல்லாம் யூனிவர்சிட்டி இன்றைக்கி எல்லாம் யூனிவர்சிட்டிங்கிறது இங்கிலீஷ் வேர்டுது எல்லாம் மகா பல்கலைக்கழகங்கள் அதனால தான் அவர் கொஞ்சம் இதாக விஸ்தாரமாக பண்ணினார் பனாரஸ் யூனிவர்சிட்டி வாரணாசி அது அப்புறம் வந்தது அதெல்லாம் பின்னால் கட்டினது நலந்தா யூனிவர்சிட்டியே பின்னால் வந்ததுங்கிறாங்க நலந்தாவை பற்றியே பெரிய இதாக இருக்குது அதனால்தான் பாரதியார் பாடினார் ஞானமாம் சொல்லின் பொருளாம் நல்ல பாரத நாடு எங்கேருந்து இல்லாமல் வந்தாங்கன்னு பாரதியாரே எழுதுறார் அந்த பாட்டில் சீன தேசத்திலேருந்து எவ்வளோ பாரசீக தேசத்திலேருந்துலாம் இங்கே கல்வி கற்க வந்தார்கள்னு எழுதுகிறார் பாரதியார் எழுதியிருக்கார் வெள்ளைத்தாமரை பூவில் இருப்பாள் பாட்டில் ஆ காஷினா காஷி க்ஷேத்திரம் உடம்பும் காஷிங்கிறார் அங்கேயும் வந்து நிறைய எல்லா இடத்துலையும் நிறைய படிக்கிறாங்க எங்கே பார்த்தாலும் சாஸ்திர விசாரம் நடந்து கொண்டிருக்கு ஏகப்பட்ட சாஸ்திரங்கள் படித்து கொண்டிருக்காங்க அதுக்கு பேர் வாரணசி வாரான்னு ஒரு நதி அசின்னு ஒரு நதி இந்த ரெண்டு நதி அங்கே கலக்கிறது அதனால தான் அதுக்கு பேர் வாராணின்னு பேர் வாராணி புரபதி பஜ விஸ்வநாதம் காஷிகா புராதிநாத காலபைரவம் பஜே காலபைரவருக்கு ஒரு கோயில் இருக்குது விநாயகருக்கு டுண்டி விநாயகர்னு பேர் அன்னபூர்ணி இருக்குது விஷாலாட்சி கோயில் இருக்குது அதெல்லாம் வேறு விஷயம் அறுபத்தி நாலு தீர்த்த ஸ்நானத்துக்கு அப்போது இந்த காஷியில் வந்து கொஞ்ச நாள் அங்கே இருந்திருக்கேன் அதனால தான் எனக்கு அதெல்லாம் நிறைய ஞாபகம் இருக்குது கொஞ்ச நாள் அங்கே இருந்த நாலஞ்சு மாதம் இருந்திருக்கேன் இப்போ அங்கே பார்த்தா எங்கே பார்த்தாலும் வித்யாஸ்தானங்கள் இன்றைக்கும் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறது பணம் வாங்கிறதுக்கு ஆளு இல்லை படிக்கிறதுக்கு இதெல்லாம் தகவல்கள் காஷி க்ஷேத்தரங்கிறது உடம்பு காசத்தே காஷின்னு சொன்னால் கான்ஷியஸ்னஸ் தான் ப்ரீடாமினா இருக்குங்கிறார் இந்த உடம்பில் உணர்வு ஒளிர்கிறது அப்படிங்கிறார் காஷியாங்கி காஷத்தே காஷி காசியில் காஷி எனது காசியில் உணர்வு ஒளிர்கிறது அப்படிங்கிறார் உடலாகிய காசியில் உணரப்படும் பொருளாகிய உடலில் உணர்வு ஒளிர்கிறது அப்படின்னா எப்படி இருக்கும் உணரப்படும் பொருளாகிய உடலில் உணர்வு ஒளிர்கிறது இன்னும் கூட எக்ஸ்ட் பண்ணலாம் நீங்கள் ஏன்னா சர்வம் பிரம்மமயம் தான் நம்ம பாடம் உணரப்படும் உலகிலும் உணரப்படும் உலகிலும் உடலிலும் உணரப்படும் உள்ளத்திலும் உணர்வே ஒளிர்கிறது காஷ்யாம்ஹி காஷத்தே காஷி காஷி சர்வ பிரகாஷிகா ரெண்டாவது லைன் காஷி காஷினா கான்சியஸ்னஸ் சர்வ பிரகாஷிக்கா அனைத்தையும் ஒளிர்விக்கிறது நானோோதரஸ்தகாதீபிரபாபாஸ்வரம் ஞானம் எஸ் தூ சுராதிக்கரணா பகிர்ஸ்பந்தே இந்த உணர்வு வெளியில் போகிறதாம் இந்திரியங்கள் வழியாக அதத்தான் அறிகிறேங்கிறான் அறிவையே அறிகிறேங்கிற ஜனாமீதி தமேவாந்தம் அனுபாத் ஏதமஸ்தகத்து பாந்தம் தமேவம் ஜகத்து அனுபாதி தேஜா ஜகதாசயம் சந்திரமசாக்னேவிமகம் சைதன்யம் தான் எல்லாம் அதுக்கடுத்து சொல்ற சங்கராஜர் ரொம்ப அழகான இந்த லைன் மறக்காதீங்க ரொம்ப சிம்பிள் அழகான ஸ்லோகம் காசியாம் காஷி காஷி சர்வ பிரகாஷிக்க எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துறது சா காஷி விதித்தா ஏன அந்த காஷியை எவன் அறிகிறானோ அந்த காஷின்னு என அர்த்தம் அந்த சைத்தன்யம் அந்த உணர்வை எவன் உணர்கிறானோ தேனப்பிராப்தாகி காஷிக்கா அவனுக்கு காஷியானது அடையப்பட்டது அடையப்பட்டதுன்னா என்ன அர்த்தம் யாண்டும் அடையப்பட்டதாக பிராப்தசிய பிராப்திகின்னா அடையந்ததே அடையிறேன்னா அதுவாகவே நான் இருக்கேன் ஆனால் அது தெரிஞ்சிக்கல கழுத்தில் இப்படி மாலையை இப்படி நான் திடீர்னு இப்படி போட்டுருண்டு எங்கேயோ தேடிண்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்க அப்புறம் கடைசியில் இங்கே இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே என்னாச்சுன்னா இன்னும் புதுசாக வந்தது ஏற்கனவே இருந்து நான் எங்கேயோ மறந்துவிட்டேன் அது மாதிரி என்ன கவனிக்காமல் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்தா என்ன கவனிக்க ஆரம்பித்த பிறகு எதையும் கவனிக்கவே தோணலை அதான் சாகாஷி விதித்தா ஏன தேனப்பிராப்தாகி காஷிக்கா எவனால் அந்த காசியானது அறியப்படுகிறதோன்னு அர்த்தம் ஏன சா காசி விதித்தா எவனால் அந்த காஷியானது அறியப்பட்டதோ தேனை பிராப்தாகி காஷிக்கா மோக்மடையப்பட்டதுன்னு அர்த்தம் இதுதான் உண்மையான அர்த்தம் காசியில் போய் சாகிறதுனு அர்த்தம்னே காசியில் சாகிறதுனா என்ன அர்த்தம்னா இந்த உடம்பில் தன்னுணர்வை சாகடிப்பதே மோட்சம் in the udambala naan vaazhndu kondirukkumbodhu i have individuality but i am not individual avadha i have individuality ingra bodhu and ai eda kurikiradu naan tannunarvai udayavanaga irikkiren anal naan tannunarvu illai appdinu edhu solugiraduna unarvu consciousness i have individuality but i am not individual I have so many individualities. Countless individualities. But I am not individuals. You can't do it all. If you do it, you can do it all. You can do it all. All individuals are superimposed on me, the consciousness. That's it. இதே தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருப்போம் இதே தான் தியானம் தச்சிந்தனம் தற்கதனம் அந்யோன்யம் தத் பிரபோதனம் ஏதேகபரத்வஞ்ச பிரம்மாபியாசம் விதிர் புதாக இதுக்கு பேர் தான் பிரம்மாபியாசம்னு பேர் அதையே நினைக்கிறது அதையவே பேசுறது தச்சிந்தனம் தற்கனம் அந்யோன்யம் தத் ஷேர் பண்ணிண்டா இந்த மாதிரி உபனிஷத்துக்களை தான் டாப்பிக்கை தான் ஷேர் பண்ணிக்கிறது இதையே மனசு வேறு டாப்பிக்கே கிடையாது No politics, no family matter, no individual health problem, psychological problem. Only focusing consciousness. That's the only thing that is called Brahmabhyasam. Who are the people who are the people who are the people who are the people? Vidur Buddha. Muttalgalna Jullamata. They are the people who are the people who are the people who are the people who are the people. அஹ அந்நிய தேவ தத் விதித்தா ததோ அவிதித்தா ததி இது சுஷ்ரும பூர்வேஷாம் ஏனஸ்தத் யாச்சிரே எங்களுக்கு இப்படித்தான்ப்பா அவங்க சொல்லி கொடுத்தாங்க அதை எந்த பிரமாணத்தினாலையும் தெரிஞ்சுக்க முடியாது இன்னொன்று சொல்கிறேன் ஒரு பொருளை புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு சாஸ்திரத்தில் லட்சணம் சொல்லணும் பிரமாணம் சொல்லணும்னு இருக்கு இப்போ ஸ்வர்கா அஸ்தி ஸ்வர்க்கம் இருக்கிறது ஸ்வர்க்கம் எப்படிப்பட்டது ஸ்வர்கா அஸ்தி இப்போ வந்து இந்த என்னது பாரத தேசம் பாரத தேசகா அஸ்தி பாரத தேசா அஸ்திங்கிறது எப்படி தெரிகிறதுனா நான் அதில் இருக்கேன் என் கண்ணுக்காக மூக்கெல்லாம் வச்சுன்னு பார்த்துட்டு இருக்கேன் இதுக்கு பாரத நாடுன்னு பேர் சரி சாஸ்திரம் என்ன சொல்லுகிறதுன்னா அது சொர்க்கா அஸ்தி ஸ்வர்கம் எப்படி இருக்கும்னா சொர்க்கத்தில் வந்து அம்மாவயத்துலேயே பிறக்க வேண்டியிருக்காது ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் அங்கே வந்து கர்ப்பவாசம் கிடையாது டைரெக்டாக இந்த உடம்புலேருந்து அங்கே புண்ணியம் பண்ணோடனே அதுக்கு தனி பாடி ரெடி ஆகிடும் அப்படியே அங்கே போய் தேவ சரீரம் வந்துவிடும் பசி தாகமெல்லாம் ஒரு மாதத்துக்கு ஒரு கொஞ்சம் பசிக்கும் தாகமெல்லாம் வராது இங்கேயே சில பேர்லாம் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்துருக்கேன் மூணு நாளைக்கு ஒரு ஒரு பிஸ்கட் சாப்பிட்றவங்க இருக்கான் மூணு நாளைக்கு ஒரு வந்து அரை டம்ளர் தண்ணி குடிக்கிறவெல்லாம் இருக்கான் சாப்பிடாத ஆட்கள்லையும் இருக்குது ரொம்ப ரேர் எல்லோரையும் சொல்லலை மெஜாரிட்டி பீப்புள் அப்படி கிடையாது இப்போ அங்கே போன உடனேயே தேவலோகத்துக்கு போனோம்னால் அங்கே தேவ சரீரம் கிடச்சிடும் ஓல்டேஜே கிடையாது இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் லக்ஷணம் தேவலோக சொர்க்கலோகத்தோட லக்ஷணம் அங்கே ஜனங்கள்லாம் இருப்பாங்க அங்கே எங்கே பார்த்தாலும் பசுமையாக இருக்கும் எங்கே ஆனந்தமாக இருக்கும் எப்போவுமே எல்லாம் வந்து வெல் ஆர்கனைஸ்டு பிக் அண்ட் ஸ்பேன் எல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் சொர்க்கலோக வர்ணனை சரி இந்த சொர்க்கலோகம் வந்து இருக்குங்கிற ஒரு லட்சணம் தெரிஞ்சு போச்சு எதனால தெரிஞ்சுதுன்னா வேதம் சொல்கிறது புராணம் சொல்கிறது ஆ புராணங்கள் வாயிலாக நாம் அறிகிறோம் அது மாதிரி இந்த பிரம்மன் அல்லது ஆத்மா எதனால் இந்த எதனால் இந்த இந்திரியங்களெல்லாம் செயல்படுகின்றன அப்படின்னு கேள்வி கேட்டால் அதை சொல்லணும் அது அவர் சொல்லிட்டார் ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம்னு சொல்லிவிட்டார் அது காதுக்கு காது கண்ணுக்கு கண்ணுன்னார் அது லக்ஷணம் அவ்வளோதான் அதுதான் லட்சணம் அது காது காது காதாக இருப்பது காது கேட்கும் சக்தி உடையதாக இருப்பதற்கு அது காரணம் அப்படி சொல்லிட்டார் காதுக்கு காது மூக்குக்கு மூக்கு நாக்குக்கு நாக்கு சொல்லியாச்சு சரி அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா அது செல்ஃப் எவிடென்ட் அதுக்கு நீ பிரமாணம் கிடையாது பிரமாணம் கிடையாதுங்கிறதுக்கு என்ன பிரமாணம்னா வேதம் வேதம் வந்து எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்கிறது வேதங்கள் என்ன பண்ணுறதுன்னா அதை தெரிந்து கொள்வதற்கு எந்த பிரமாணமும் தேவையில்லை என்ற என்பதற்கு பிரமாணமாக வேதங்கள் இருக்கின்றன உபனிஷத்துக்கள் இருக்கின்றன ஏன்னா நீ பிரமாணத்தையே வேத பிரமாணத்தையும் யூஸ் பண்ணுற உன்னைத்தான் நான் என்ன சொல்கிறேன் உன்னை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னப்பா பிரமாணம் வேணும் அதுக்கு தான் இப்போ சொன்னேன் நான் இருக்கேங்கிறதுக்கு என்ன பிரமாணம் வேணும் என்ன ப்ரூஃப் வேணும் நான் இருக்கேங்கிறது நான் என்னவாக இருக்கேங்கிறது எனக்கு தெரியல அதுக்கு வேதம் வேதம் என்ன சொல்கிறதுக்குன்னா என்னவா இருக்கேன்னா நீ இதாக இல்லைங்கிறது அவ்வளோதான் வேதம் எப்படி என்னை வந்து புரிய வைக்கிறதுன்னா நீ உடம்பு இல்லை மனசு இல்லைன்னு சொல்கிறது உடம்பு இல்லை மனசு இல்லை நீ இண்டிவிஜுவலும் இல்லை அப்போ என்னவாக இருக்க முடியும் ஆனால் இதெல்லாம் இல்லைன்னாலும் நீ இருக்கு இல்லையா ஆழ்ந்த உறக்கத்தில் இது இல்லை நீ இருக்கே நீ இல்லைன்னா திரும்ப எப்படி இந்த உடம்போட சேர்ந்து காரியம் பண்ண போற உனக்கு மாத்திரம் தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா எல்லாருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்போ சர்வேஷாம் அனுபவா எல்லோருக்குமே இண்டிவிஜுவாலிட்டி தூக்கத்தில் போயிடுறது இண்டிவிஜுவாலிட்டி முழித்த உடனே வர்றது அப்போ இண்டிவிஜுவாலிட்டி இல்லாத ஒரு அவஸ்தை எல்லாருக்கும் இருக்கு இப்போ இதுக்கு என்ன ப்ரூஃப் வேணும்னா உன்னோட அனுபவம் தான் நீ இது இல்லை ஜாகிரதவையில் இது நீன்னு நினச்சுன்னு இருக்கிறத நீக்கிறது தான் என் வேலைங்கிறது உபனிஷத் விழிப்பில் தானே நீ சம்சாரியாக இருக்க சொப்னத்தில் வேற ஒரு சம்சாரியாக இருக்க சுஷுக்தியில் இந்த சம்சாரியாக சம்சாரித்வம் ஒடுங்கி இருக்கு ஜாகிரத வஸ்தையில் தானே உனக்கு இந்த சம்சாரித்வ பிராந்தி போகணும் ஆக இந்த இந்த சம்சாரித்வ பிராந்தி போகிறதுக்கு இதுதான் வழி நீ சம்சாரி இல்லை நித்திய அசம்சாரி நித்தியமுக்தன் நீ சம்சாரின்னு தப்பாக நினச்சின்னு இருக்கே ஏன் நினச்சின்னு இருக்கேன்னா போகிறா என்ன நீ நீ அந்த மனசு உனக்கு பாக்கியமாக இருக்கிறதுனால வேதபூர்வம் புராணங்கள்லாம் அப்படி சொல்கிறதே தவிர உனக்கு நல்ல பக்குவம் இருந்ததுன்னா நீ சம்சாரி இல்லைங்கிறத நான் உனக்கு சொல்லி கொடுத்துருவேன் அது வரைக்கும் உனக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வேணும் ஏன்னா உலகத்தில் நம்ம விவகாரம் பண்ணணும் அதுக்கு சட்டத்திட்டம் வேணும் சட் ஏன்னா இண்டிவிஜுவாலிட்டி இருக்கிற வரைக்கும் விவகாரத்தில் இருக்கிற வரைக்கும் சட்டத்திட்டங்கள் தேவை தான் ஆனால் இதெல்லாம் உண்மைன்னு ரொம்ப நம்பிடாதே முழுக்க முழுக்க இது பரமசத்தியம் நினச்சுடாதுதான் பாடம் இது வேணும் ஆனால் இது ரொம்ப ரொம்ப ரியாலிட்டி கொடுத்து ரொம்ப கவலைப்படாது இந்த ஞான பலத்தோட தர்மத்தை கிடைப்படி உலக வாழ்க்கையில் இருந்தியான ஆனந்தமாக இருக்கலாம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எதுக்கும் ஆசைப்படாமல் ஆனந்தமாக இருக்க முடியும் சரீரத்தை நடத்துறதுக்கு என்ன தேவையோ அதை பகவான் ப்ரொவைட் பண்ணுவார் யோகக்ஷேமம் வகாம்யகம் பார்த்துக்கிறேன்ட்டார் அவர் இந்த ஞானத்தோடு இருக்கிறவனையெல்லாம் நான் தனியாக கவனிச்சுப்பேங்கிறார் அவன் எங்கேயோ காட்டில் குகையில் இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேங்கிறார் அவர் ஆக இப்படி தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டார் இனி அடுத்த மந்திரம் இதெல்லாம் நிறைய ஆதிசங்கர் நிறைய விளக்கிறார் அதனால வாழ்க்கையில் எதையும் தள்ள வேண்டியது இல்லை கொள்ள வேண்டியதுமில்லைங்கிறார் ஒரு வாக்கியம் சொல்கிறார் சங்கராஜர் அகேயம் அனுபாதேயம் அப்படிங்கிறார் இந்த அவர் ரொம்ப ரொம்ப டெக்னிக்கலாக ரொம்ப ஆழமாக ஆதிசங்கர் ஒரு கருத்து சொல்கிறார் அது அது அறியப்பட்டதும் இல்லை எனவே அதை நீக்க வேண்டியதில்லை அது அறியப்படாததும் இல்லை அது அறி காட்டிலும் வேறானது என்பதால் எதையும் நீக்க வேண்டியதில்லை அறியாததை காட்டிலும் வேறானது என்பதால் எதையும் எடுத்துக்கொள்ள வேண்டியதும் இல்லை ஹேய அனுபாதேயம் அப்படிங்கிறார் வாழ்க்கையில் நீ எதையும் நீக்கவும் வேண்டாம் எதையும் எடுத்துக்கவும் வேண்டாம் நீக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை எடுத்துக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை அதை தெரியாததை ஒன்று தெரிஞ்சுக்கணும்னு நீ முயற்சி பண்ண தெரிஞ்ச ஒன்று நீ வந்து எப் நமக்கு நம்முடைய சுவாவம் என்னென்னா இருக்கிறத வந்து நம்ம அனுபவிக்க மாட்டோம் புதுசு புதுசாக சேர்த்துண்டே தானே இருக்கும் புதுசு புதுசாக நிறைய சேர்த்துண்டே இருக்கும் இருக்கிறதை நமக்கு அனுபவிக்கிறத விட இருக்கிறதெல்லாம் அப்படியே வச்சுக்கணும் அது பாட்டுக்கு இருக்கணும் அதை விட்டுவிட்டு நம்ம சாகனமோ இல்லையோ அதுக்கா அதுக்கா என்ன என்ன பண்ணணும்னா அதெல்லாம் இருக்கிறதெல்லாம் அப்படியே இருக்கட்டும் ஆனால் புதுசாக சேர்த்து சேர்த்து உள்ளே போட்டு இருப்போம் இல்லையா இருக்கிறதும் இருக்கணும் இல்லாததும் வரணும் இதே தான் வேலை நித்திய கர்மா லைஃப்பில் பிறந்ததுலேருந்து என்னென்ன இருக்கிறதெல்லாம் வர்றதெல்லாம் சேர்த்து சேர்த்து வச்சுக்கணும் வரலையேன்னு கவலைப்பட்டுருக்கணும் முதல்ல வந்து பத்தாயிரம் ரூபா லாபம் வந்தது வச்சாச்சு அப்புறம் என்னென்னா ஒரு லட்சம் வச்சாச்சு அப்புறம் பத்து லட்சம் வச்சாச்சு சொல்லிண்டே போட்டுமா வச்சாச்சு எல்லாம் தள்ளியாச்சு அப்புறம் அப்புறம் தள்ளுறதுக்கு ஒரு நாளைக்கு ஆள் இருக்க மாட்டான் இவன் போயிடுவான் அப்புறம் இன்னொருத்தான் அதே வேலை பண்ணுவான் அடுத்தவன் அடுத்த பரம்பரை அவன் அவனுக்கு என்ன வேலைன்னா கன்சியூம கன்சியூமிங் கன்சியூமிங் கன்சியூமிங் ஆ அதான் அதில் என்ன சொல்கிறேன்னு கேட்டால் அதை லட்சியமே பண்ணுறதில்லை சேர்த்து வச்சுருக்கிறத லட்சியமே பண்ணுறதில்ல வராது வந்துண்டே இருக்கணுங்குறான் அது ஏதோ இருந்தும் கூட அதை வந்து இக்னோர் பண்ணுற மாதிரி இருக்குது நம்மகிட்டே இருக்கிற ப்ராப்பர்ட்டிலாம் இருந்தாலும் எத்தனை நேரம்தான் அதை நினைக்க முடியும் ஆகையினால அதெல்லாம் வந்து என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா அதான் இருக்கே சொல்லி அதை அது இக்னோர் பண்ணுற மாதிரி இருக்குது வராத வந்து அதை பற்றியே நினச்சின்னு இருக்கோம் எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கு இதிலிருந்தெல்லாம் விடுபடணுங்கிறார் சங்கராஜர் பெறுவதாவது விடுவதாவது கொள்வதவர் தள்வதவர் ஒன்றும் கிடையாதுங்கிற இதெல்லாம் ரொம்ப ஆழமாக அதெல்லாம் சொல்லுகிறார் இப்படி ஒரு கருத்து இருக்குது சங்கராச்சர் ரொம்ப அற்புதமாக ஆதிசங்கரர் இந்த கேனோபனிஷத்துக்கு மாத்திரம் ரெண்டு விதமான வியாக்கியானம் பண்ணியிருக்கிறதாக இருக் சொல்லப்படுகிறது அப்படி பழக்கத்தில் இருக்குது ஒன்று பதபாஷ்யம் இன்னொன்று வாக்கிய பாஷ்யம் கேனோபனிஷத்துக்கு மாத்திரம்தான் இருக்குது வேறு எதுக்கும் இல்லை இந்த கமெண்ட்ரிக்கும் அந்த கமெண்ட்ரி கொஞ்சம் வித்தியாசங்களும் இருக்குது அதெல்லாம் தனியாக படிப்பேன் நான் வந்து உங்களுக்கு ஜென்ரலாக தான் சொல்லிகிட்டு ஆதிசங்கரருடைய உரை அத்தனையும் நான் சொல்லலை அவர்களுடைய சிந்தனை முறையே வித்தியாசமாக இருக்குது இப்போ இருக்கிற உலகத்தினுடைய சிந்தனா ரீத்தியும் அந்த மகான்களுடைய சிந்தனை முறையுமே வித்தியாசமாக இருக்குது அதனால் அவர்களுடைய சிந்தனை முறையை சொல்கிறதுக்கு நிறைய மனசில் வாங்கிண்டு இப்போ இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நிறைய சொல்ல வேண்டியிருக்கு அதனால் பாஷ்யத்தை நேர பார்க்குற போது இருக்கிற விஷயம் வேறு ஆனால் கூடி மட்டும் விஷயத்த சொல்லிடுறோம் அதெல்லாம் வந்து வித்யை தானே அந்த உணர்பவனுக்கு அறிவு வேணுமா உணர்வுக்கு அறிவு வேணுமா என்ன சொன்னாலும் கடைசியில் நீ உணர்வுங்கிறதான் பாடம் அதை புரிஞ்சுக்கிற புத்திக்கு தான் புத்திக்கு ஒரு ஆனந்தம் படிக்கிற போது என்னென்னா நமக்கு புத்தியில் ஒரு ஆனந்தம் இதுக்கு பேர் வித்யானந்தம்னு பேர் எப்படி பணத்தால் ஒரு மனுஷன் சந்தோஷப்படுறானோ ரிலேஷன்ஷிப்பால் சந்தோஷப்படுறானோ அது மாதிரி இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதுனால கிடைக்கிற ஒரு அறிவுனால் ஏற்படுற ஆனந்தம் இதுக்கு பேர் வித்தியானந்தம் அது இண்டிவிஜுவலுக்கு தான் ப்யூர் கான்ஷியஸ்னஸு கிடையாது உணர்வுக்கு கிடையாது ஆனால் அதில் என்றைக்கும் திருப்தி வராது இதுலேயும் திருப்தி வராது எத்தனை உபனிஷத்துக்கெல்லாம் எத்தனை பாஷியத்தை எத்தனை தடவை படித்தாலும் என்னதுன்னா இப்படி ஆனந்தமாக இருக்கேன்னு சொல்லிகிட்டு இருக்க முடியுமே தவிர இதுலேயும் வந்து ஒரு ஒரு தரையும் படிக்கிறபோது புதுசு புதுசாக இருக்குது நூல் நயம் அதனால் எதிலையும் திருப்தி வரப்போகிறதில்லை அதனால் ஒரு லெவலில் என்ன பண்ணுவோம்னா சாஸ்திர வாசனையும் விடும்போம் படித்தப்புறம் விடணும் படிக்காமல் விடப்படாது அதை நான் முதலே பண்ணி விட்றேன் என்னன்னா படித்தப்புறம் தான் விட படிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி விடுறது அதனால் சங்கராச்சாரியார் பதபாஷ்யம் வாக்கிய பாஷ்யம்னு ரெண்டு பாஷ்யம் பண்ணியிருக்காருக்கு பதபாஷ்யம்னா வேர்ட் பை வேர்டு மீனிங் வாக்கிய பாஷ்யம்னா சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் அதனால் பதாஷியம் வாக்கியாஷியம் அப்படின்னு சொல்லி இதை பிரிச்சிருக்கிறார்கள் அதனால் ஏம் சர்வாத்மனவிசேஷர சின்மாத்தஜ்ஷா ப்ரமத் பிரதிபாதிய வாக்கிய ஆச்சாரிய உபதேச பரம்பரையா பிராப் ஆஹ் இவ்வாறு சர்வாத்மன எல்லோருக்கும் ஆத்மாவாக இருக்கக்கூடிய சர்வவிசேஷரகித ஆ ஆட்ரிபியூட் லெஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா குணராஹி ரஹித சர்வகுணரித சொல்கிறார் அதனால் எந்த விதமான குவாலிட்டிஸும் கிடையாது ஆட்ரிபியூட்ஸும் கிடையாது சர்வாத்மனா சர்வவிசேஷர ரஹிதய சின்மாத்திரஜோதிஷா சின்மாத்திரம் சின்மாத்திரம்னா என்ன உணர்வு மட்டுமே உணர்வு பிரகாசம் உணர்வொழி அப்படிங்கிறார் உணர்வொழி நிறைவாய் நிற்கும்பர் கைவல்ய நவனியத்தில் தாண்டவராய சுவாமிகள் உணர்வொழி நிறைவாய் நிற்கும் அப்பிரமத்தில் ஐம்பூதங்கள் ஜனித்தவென்று அறிந்து கொள்ளே அப்படிம்பர் உணர்வொழி நிறைவாய் நிற்கும் அப்படிம்பர் பிரம்மத்தை உணர் ஒளி நிறைவாய் நிற்கும் அப்பிரமத்தில் ஐம்பூதங்கள் ஜனித்தவென்று அறிந்து கொள்ளே அப்படி பாடியிருக்கார் அதுதான் சொல்றீங்க சின்மாத்திர ஜோதிஷகா பிரம்மத்துவ பிரதிபாதக வாக்கியார்த்த இதை இப்படித்தான் சொல்லி கொடுக்க முடியும் இது இல்லை இது இல்லைன்னு சொல்லி உபனிஷத் சொல்லுகிறது ஆகையினால அவர்கள் இப்படி சொல்லி நாங்கள் புரிஞ்சு இப்போ நீங்கள் இந்த வரிசையாக அது ஒன்று பார்த்துட்டு வரணும் ஸ்ரோத்தோற்றம் அப்புறம் வந்து அடுத்தது என்னது கண்ணோ க நிறுதி வாக் கட்சி நோ மன நான் நீமாக எதாஜேதனுஷிஷியத் நீம அந்வொரு தோோ அவிதித்ததி அதோ நேலும் நர்த்தம் அவிதித்த அவிதித்தது அரியாதக்கும் அதி ந அநியம் விதித்த அவிதித்தாப்யாம் அந்நாடு அறிந்ததற்கும் அறியாததற்கும் வேறானது அறிந்ததற்கும் அறியாததற்கும் வேறானது அறியாததையும் அறிந்ததையும் உணர்வது ஆதிசங்கர் இன்னொரு அர்த்தம் வச்சிருக்கார் என்ன சொல்றார் தோற்றத்துக்கு வந்த அறிவது தோற்றத்துக்கு வராத பொருள்களையும் வராதது இருக்குன்னு மாயா மாயைக்கும் அப்பாற்பட்டதுங்கிறார் அவதித்தங்கிற பதத்துக்கு மாயின்னு எடுத்துட்டுருக்கார் விதித்தங்கிறதுக்கு சங்கராச்சாரியார் உலகம்னு எடுத்துகிட்டுருக்கார் வியாக்கிருத்த நாமரூபம் வியக்தாமரூபம் அவ்வக்த நாமரூபம் வியக்தாமரூபம்னா என்ன இப்போ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற நேம் ஃபார்ம் அவ்யக்தநாம ரூபம்னால் என்ன அர்த்தம் இப்போ ஒரு பிஸ்கெட்டு வச்சுக்கோங்களேன் தங்க பிஸ்கெட்டு இல்லை மண் களிமண் அந்த காலத்தில் களிமண்ணை தான் நிறைய சொல்லுவாங்க ஏன்னா அவங்க வாழ்க்கை எளிமையானது களிமண்ணில் வந்து களிமண்ணில் இருந்து பானையை பண்ணுறதுக்கு முன்னாடி பத்து பானை வந்துடுத்து இன்னும் இருபது பானை உள்ளுக்குள்ள இருக்குது எதுக்குள்ளே மண்ணுக்குள்ள அது வந்து வெளிப்படாத பானைகள் வெளிப்பட்ட பானைகள் வெளிப்பட்ட மண் பாத்திரங்கள் வெளிப்படாத மண் பாத்திரங்கள் வெளிப்பட்ட மண் பாத்திரங்களுக்கும் வெளிப்படாத மண் பாத்திரங்களுக்கும் எது ஆதாரம் மண் அதைப்போல தோற்றத்துக்கு வந்திருக்கின்றவைகளும் தோற்றத்துக்கு வராதவைகளும் உணர்வுக்கு அந்நியமாக இல்லை அதுதான் அதாவது தோற்றத்துக்கு வந்தவைகளுக்கும் வேறானது தோற்றத்திற்கு வராதவைகளுக்கும் வேறானது தோன்றியுள்ள வேற்றுமைகளுக்கு வேறானது வேறானது வேற்றுமைகளை அறிவது வேற்றுமைகளை எது அறிகிறதோ அது என்னதுண்ணா வேற்றுமைகளை அறிவதும் வேற்றுமைக்குட்பட்டதான் வேற்றுமைகளை எது அறிகிறதோ அது வேற்றுமைகளை கடந்தது வேற்றுமைகள் அனைத்திலும் நிறைந்திருப்பது வேற்றுமைகள் அனைத்திலும் நிறைந்திருப்பது வேற்றுமைகளுக்கு வேறானது புரியுறதில்ல வேற்றுமைகளுக்கு வேறானது வேற்றுமைகள் அனைத்திலும் நிறைந்திருப்பது உண்மையில் வேற்றுமைகளே இல்லாதது வேற்றுமைகள் ஒரு மாயத்தோற்றம் வேற்றுமைகளுக்கு இருப்பு தருவது யார் அறியாமையினால் வேற்றுமைகளுக்கு இருப்பு தந்து வேற்றுமைகளில் இருக்கக்கூடிய இன்பத் துன்பம் தாரதமியத்திலாம் பார்த்துட்டுருக்கும் அடுத்த மந்திரத்தை படிப்போம் எத் வாசானுத்தம் ததே விதம் உசேச்சு வாதம் எதிதமு இப்போ ஒரு முக்கியமான விஷயம் வருது அறிந்ததை காட்டிலும் வேறானது அறியாததை காட்டிலும் வேறானது இனி பின்னால் ஒன்று வரப்போகிறது அடுத்த கண்டத்தில் ஒரு விஷயம் வரப்போகிறது நான் இப்போவே சொல்கிறேன் நமக்கு நம்ம போகிற ஸ்பீடுக்கு அதெல்லாம் எப்படி வரப்போறது தெரியல அங்கே கேள்வி கேட்க நீ பிரம்மத்தை அறிந்திருக்கிறாய் என்றால் உன்னுடைய அறிவு மீண்டும் ஆராய்ச்சிக்குரியது அப்படிங்கிறார் ஆ பிரம்மத்தை நீ அறிந்திருக்கிறேன் என்றால் உன்னுடைய அறிவு முழுமையாக இல்லை என்பது என்னுடைய கருத்துங்கிறார் எப்படி அவன் இந்த குருக்கிட்ட ரொம்ப வருஷமாக பழகிட்டான் இவருக்கு எப்படி பதில் சொன்னால் இவர் வாய மூடலாம் அப்படின்னு அவன் தெரிஞ்சு வந்துச்சிருக்கான் அவன் சொன்னான் நான் பிரம்மத்தை அறிய விரும்பவில்லை அறிய வேண்டாம் என்று கருதுகிறேன் அப்படின்னா ஹாஹா அறிந்து விட்டாய் அப்படின்னா இவன் பக்கத்தில் ஒருத்தர் தான் நசமான பைத்தியத்துக்கிட்ட மாட்டின்ட்டோம்ட்டான் எப்படி ஐ டோன்ட் நோ பிரம்மன் ஐ டோன்ட் வாண்ட் டு நோ பிரம்மன் இனிமேல் உங்கள் கிளாஸும் போறோம் நீங்களும் போறோம் அப்படின்னு அர்த்தமா எனக்கு நீங்கள் இவ்வளோ சொல்லியும் ஒன்றும் புரியலை இனிமே தீர்மானம் பண்ணிட்டேன் கேனோ உபனிஷத்தை படிக்கிறது இல்லைன்னு போர் இந்த ஒரு கிளாஸ்ல இந்த ஒரு கேம்பில் எனக்கு எல்லாம் புரிஞ்சு போயிடுது ஜென்மத்துக்கும் நமக்கும் உபனிஷத்துக்கும் சரி வராது அப்படி தீர்மானம் பண்ணுறியா அப்படி முடிவு போறியா அப்படின்னா ஆனால் அப்படி இல்லை அவர் சொல்கிறார் நீ பிரம்மத்தை அறிந்திருக்கிறாய் என்றால் வரப்போறது ஒரு மந்திரம் ஏதி மன்னியசே தப்ரமேவா பி நூனந்தும் வேத்த பிரம்மணோ ரூபம் எதசியம் எதசிய தேவேஸ்வ தனு மீமாம் நீடமா இவ்வளோ பெரிய சென்டென்ஸ் போறார் அவன் ஒரே ரெண்டே வேர்டில் முடிச்சுட்டான் மன்னியே விதித்தம் ஆம் அறியப்பட்டதுதான் அறியப்பட்டதா நீ அறி அறிந்திருக்கிறேன் என்று சொன்னால் உன்னுடைய அறிவு ஆராய்ச்சிக்குரியதுங்கிறேன் நீ அறியப்பட்டதுன்னு சொல்ற அப்போ ஆராய்ச்சி பண்ணணுமாண்ணா நாகம் மன்ே சுவேதே தி நோன வேதே தி வேத சா யோன்தத்வேத தத்வேத நோன வேதேதி வேதச்சா அடுத்த மந்திரம் மந்திரம்தான் புரியணும் நான் அதை அறிந்திருக்கிறேன் என்று அறியவில்லை அறியப்படவில்லை என்றும் அறியவில்லை என்று அறிந்திருக்கிறேன் அப்படின்னு உடனே சௌரியம் போலர் அப்படின்னு அவர் கிளம்பி போயிட்டார் யார் குருநாத் ஜீவன் முக்தி சுகானுபவம் சித்தி ரசி அப்படின்னு சொல்லி ஆசிர்வாதம் கிளம்பி விட்டார் அப்போ உடனே உபநிஷத்தை வந்து பேசுறது ஆஹா என்ன என்ன டீச்சிங் என்ன பாடம் அப்படின்னு உபநிஷத்து உடனே ஸ்தோத்திரம் பண்ணுறது ஆஹா இப்படி இல்லவோ குரு இருக்கணும் இப்படி இல்லவோ சிஷியன் இருக்கணும் அப்படின்னு புகழ்றது அதோட அதுக்கப்புறம் முடிகிறது இதை தெரிஞ்சுக்கணும் இந்த லைஃப்பில் இதை தெரிஞ்சுக்கிற வெரி இம்பார்ட்டன் சொல்லி முடிச்சு விடுறது உபநிஷத்து இதை மலைபே வேஸ்ட் அப்படினு சொல்லிடுற கடைசி மந்திரம் இப்டி மொத்தம் அஞ்சு தான் இருக்கு குரு கேள்வி கேக்குறார் शिष्य பதில் சொல்றான் ரெண்டு பேரும் முடிஞ்சு போச்சு கேள்வி கேக்குறார் பதில் சொல்றான் பதில் சொன்ன உடனே இனிமே எனக்கு பாடம் சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லேன்னு முடிஞ்சுட்டார் ஓம் தட்சத் அதுபடி களையும்ட்டார் அவரும் அவனோ शिष्य नमस्कार பண்ணிட்டு बैठा ஏனா அடிமியா انا ரெண்டு பேரும் அதெல்லாம் ഒന്നും கேட கிளம்பி போயிட்டான் அதுக்கப்புறம் உபனிஷத்து வந்து சொல்கிறது பாருங்க இந்த மாதிரி குரு சிஷிய சம்பாதம் என்ன அழகான பாடம் பாருங்க அப்படின்னு ரெண்டு மந்திரம் பேசுறது அதுக்கப்புறம் கடைசி மந்திரம் சொல்கிறது இந்த வாழ்க்கையில் இது தான்யா உண்மை இதை தெரிஞ்சுக்கணும் இதை தெரிஞ்சுன்னுட்டா போகிறோம் அப்புறம் வேறு ஒன்றும் தேவையே இல்லை இந்த வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சது இந்த ஞானத்தை பெறதான்னு சொல்லி முடிக்கிறது அதெல்லாம் நாம் புரிஞ்சுக்கணும் அப்புறம் வரப்போகிறது இப்போ என்ன சொல்கிறார் சங்கராஜர் இங்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அவனு ஆரம்பிக்கிறார் இதில் அவர் வந்து ரொம்ப முக்கியமாக என்ன சொல்கிறாருன்னா இப்போ நீங்கள் கடைசியில் என்ன பண்ணுறீங்க இவ்வளோ தூரம் எஃபர்ட் எடுத்து கடைசியில் என்ன பண்ணி விட்டேன்னா ஆத்மாவை பிரம்மம்னு சொல்லி விட்டீர்களே உணர்வே அனைத்தும் பிரஜானம் பிரம்ம என்று சொல்லி விட்டீர்களே அப்படின்னு கேட்குறான் சங்கராஜர் இன்ட்ரடக்ஷன் அப்படி இன்ட்ரடக்ஷன் இப்போ இதிலிருந்து என்ன தெரிஞ்சதுன்னா இது மகாவாக்கியம் என்று தெரிந்துவிட்டது விதித்த அவிதித்தாபியாம் அந்ந என்ன சக்குஸ்ரோத்ரம் கவுதேவோ யுனக்தி கண்ணையும் காதையும் எந்த தத்துவம் இயக்குகிறதுன்னா எங்கோ இருக்கிற கடவுள் இல்லை நான்னு சொல்லி முடிச்சுட்டோம் அப்போ நான் இத்தனை நாளாக என்ன இறைவன் தான் எல்லாத்தையும் இயக்குகிறார்னு படித்தோம் இப்போ ஆத்மான்னு என்று சொல்லுகிறீர்கள் அது உணர்வு என்று சொல்லுகிறீர்கள் ஆஹ் பிரஜானம் பிரம்ம உணர்வே பிரம்மம் ஆஹா ஆத்மாவை பிரம்மன் என்று சொல்லிவிட்டீர்களே இப்போ நான் உணர்பவன் வேற உணர்பவன் உணர்வு நீங்கள் அந்த ஆங்கிளில் பார்த்தா உணர்பவன் ஜீவாத்மா உணர்வு பரமாத்மா நிர்குணம் பிரம்ம அப்படி போட்டுக்கணும் நிர்குணம் பிரம்மை உணர்வு தான் நிர்குணம் பிரம்மை உணர்பவன் யார் சகுண ஜீவக ஜீ ஜீவன் குணங்களோடு கூடிய ஜீவாத்மா உணர்பவன் ஜீவாத்மா உணர்வு பிரம்மம் இப்போ என்ன படித்து புரிஞ்சுட்டோம் நாம் அயம் ஆத்மா பிரம்ம இந்த ஆத்மா பிரம்மன் நான் பிரம்மஸ்வரூபம்னு புரிஞ்சுட்டோம் அப்போ சங்கராச்சாரியர் கேட்குறார் அப்போனா இத்தனை உபாசனை பண்ணினதெல்லாம் என்னது நான் வாழ்க்கையில் இத்தனை நாளாக உபாசனை எல்லாம் பண்ணியிருக்கேனே கடவுளையெல்லாம் நிறைய பூஜை பண்ண இந்திரனுக்கு வந்து இந்திராயஸ்வாகா வருணாயஸ்வாகா வாயவேஸ்வகா குபேராயஸ்வஹா இப்படி சொல்லி பூஜையெல்லாம் பண்ணியிருக்கேன் தியானம் பண்ணியிருக்கேன் சமஸ்தேவத்தை எல்லாம் தியானம் பண்ணியிருக்கேன் அந்த கைலாச பர்வதம் கைலாச பர்வதத்தில் பரமேஸ்வரன் அல்லது அந்த பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கிற பெருமாள் பரமபதநாதன் இப்படியெல்லாம் நான் தியானம் பண்ணியிருக்கேன் வைதிகமான உபாசனைகளை பற்றி இங்கே பேசுகிறார் சங்கராச்சாரியர் பௌராணிகமான உபாசனைகள் வேறு ஆகம சாஸ்திரங்களில் சொல்லப்படுற உபாசனைகள் வேறு வைதிகமான உபாசனைகள்லாம் நிறைய இருக்குது இந்திரன் மித்ரன் வருணன் இந்த மாதிரி தேவதைகள்லாம் இருக்குது பொதுவாக ஈஸ்வரன் சொல்லி பிரம்மத்தை சொல்கிறோம் ஆகையினால சிவனுடைய ரூபமோ விஷ்ணுனுடைய ரூபமோ ஜாஸ்தி வேதங்கள் எல்லாம் பேசப்படுறது கிடையாது ஆனால் புராணங்கள்லேயும் ஆகம சாஸ்திரங்கள்லேயும் மக்களுடைய மனப்பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி ரூபங்கள்லாம் கற்பிக்கப்பட்டிருக்கு பூஜார்த்தம் கல்பித்தம் துவைத்தம் அத்வைதாதப்பே சுந்தரம்னா ஒருத்தான் நமக்கு எல்லாருக்கும் இப்போ நமக்கு வேதாந்தம் படிக்கிறது நல்லா தான் இருக்குது அங்கே போய் தட்சிணாமூர்த்தியிட்டையும் போய் நின்னா நல்லா சுவாமி நல்லா இருக்குதுன்னு தானே சொல்கிறோம் இல்லாட்டி வேறு கன்றாவிலாம் பார்க்க வேண்டியிருக்கும் அதனால் என்ன பண்ணுறோம் இதெல்லாம் பகவானை பார்த்துன்னு இதெல்லாம் பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி சாப்பிடுவோம் அப்படி சொல்லி இது ஒரு கல்ச்சர் இது ஒரு பண்பாடு வழக்க வழக்கமெலாம் வச்சுருக்கோம் அப்போ அங்கேயும் தன்னுணர்வு இருக்குது அங்கேயும் வந்து பகவானே எனக்கு அனுகிரகம் பண்ணுன்னு கேட்குறோம் என்ன கேட்குறோம் அவர்கிட்ட அர்த்தம் வேணுங்கிறோமா தர்ம புண்ணிய காமம் வேணுங்கிறோமா புண்ணியம் வேணுங்கிறோமா மோட்சம் வேணுங்கிறோமா அது அவங்கவுங்களுடைய மெச்சூரிட்டியை பொறுத்துது எனக்கு பொருளை கொடு எனக்கு புலனின்பத்தை கொடு எனக்கு நிறைய புண்ணியத்தை கொடு இல்லை எனக்கு வந்து ஞானத்தை கொடு மோக்ஷத்துக்கான ஞானத்தை கொடு என்ன கேட்டாலும் அவர் கொடுக்குறார் ஆனால் இங்கே என்னென்னா மோக்ஷத்தை கொடுன்னா ஞானம் அவர் தண்ணையே கொடுத்துருவார் தண்ணியே கொடுத்துருவார் தண்ணியே கொடுக்குறதுனா என்ன அர்த்தம் தந்தது உன் தன்னை கொண்டது துவைத்தமாக அத்வைத்தமாக பாவனையை பார்த்தா துவைதம் மாதிரி இருக்குது ஆனால் விஷயம் என்ன தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா ஆறுகளோ சதுரர்ன்னு இங்கே பாடுற போது மாணிக்க வாசகருக்கு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கா இல்லையா கஷ்டம் ஆனால் அந்த இண்டிவிஜுவாலிட்டி தன்னுணர்வு என்பது மிக உயர்ந்தது பண்பில் மேலானது பழுத்தது அப்படிலாம் சொல்லலாம் ஆனால் பழுத்த தன்னுணர்வு பழுக்காத தன்னுணர்வு வேற பழுத்த தன்னுணர்வு வேற பழுக்காது பொண்ணையும் பொருளையும் போகத்தையும் தான் கேட்கும் பழுத்த தன்னுணர்வு என்ன பண்ணும் பழுத்த அகங்காரங்கிறமில்ல ரை ப நல்லா பழுத்த அகங்காரம் அது என்ன பிரார்த்தனை பண்ணுன்னா ஞானத்தை கொடுன்னா எல்லாம் பாவனை எல்லாம் தப்பு கிடையாது எல்லாம் சந்தோஷமாக பாடுறோம் எதுக்கு சொல்கிறார் சங்கராச்சாரா இப்போ நீங்கள் இவ்வளோலாம் சித்தாந்தம் பண்ணி கடைசியில் தலையிலே கை வச்சுட்டிங்களேங்கிறான் என்ன ஒரு சங்கராஜர் எழுதுறாரு பாருங்க அன்ன தேவ அதோ அவிதித்தா ததி இத்தி ஆத்மா பிரம்மேதி பிரதிபாதித்தே ஸ்ரோது ஆசங்கா ஜாதா கேட்குறவனுக்கு சந்தேகம் திட்டான் நீங்கள் இப்படி சொல்லி கடைசியில் மகா வாக்கியத்தை கொண்டுட்டீங்க ஜீவாத்மா பரமாத்மா ஒன்றுன்னு சொல்லிட்டீங்க அந்ந தேவ விதித்தாத் அந்ந அதோ அவிதித்தா ததி இத்தி அநேன இந்த என்ற வாக்கியத்தினால் ஆத்மா பிரம்மா பிரம்மேதி பிரதிபாதித்தே ஆத்மாவ பிரம்மம் என்று நீங்கள் பிரதிபாதனம் செய்து விட்டீர்கள் அப்போ கேட்குறவனுக்கு என்ன தோன்றுகிறதுனா கதம்னு ஆத்மா பிரம்ம எப்படிப்பா ஆத்மா பிரம்மம் ஆக முடியும் ஆதிசங்கர் கேள்வி கேட்குற எல்லாம் அற்புதமாக எனக்கு கமெண்ட்ரிது கதம்னு ஆத்மா பிரம்ம எப்படி ஆத்மா பிரம்மமாக முடியும் ஆத்மாஹி நாம அதிகிருத்தா கர்மணி உபாசனேஜ சம்சாரி இவன் எப்போ பார்த்தாலும் எதையாவது கர்மாவை பண்ணிகிட்டு இருக்கணும் இல்லாட்டி உபாசனை பண்ணணும் பிரம்மத்தை குறித்து இவன் கடமைகளை செய்யணும் இறைவனை சார்ந்திருந்து கடமைகளை செய்ய கடமைப்பட்டவன் இறைவனை சார்ந்திருந்து இவன் தியானம் செய் இறைவனை தியானம் செய்ய கடமைப்பட்டவன் இவன் இந்த உலக வாழ்க்கையில் உழல்பவன் சம்சாரி கர்ம உபாசனம் வா சாதனம் அனுஷ்டாய பிரம்மாதி தேவானு சொர்க்கம் வா பிராப்தும் இவன் வந்து கர்மத்தையோ உபாசனையோ பண்ணி புண்ணிய கர்மாக்களை பண்ணி பிரம்மாதி தேவத்தன்மையோ சொர்க்கத்தையோ அடையணும் தத்து தஸ் மாதா உபாசியா அவனுக்கு அந்நியமானதானே உபாசியமானது விஷ்ணு ஈஸ்வரஹா இந்திரஹா பிராணோவா பிரம்ம அது இப்படி இவன் பிரம்மமாக முடியும் ஏன்னா இதுதான் ஆதிசங்கர காலத்தில் பெரிய கேள்வி அவர்கிட்ட கேட்கப்பட்டது அவர் எல்லாம் பிரம்மம்ன உடனே அவன் சண்டைக்கு வந்துவிட்டான் என்ன அந்நியாயமாக இருக்குது நாங்கள் இத்தனை வருஷமாக சொல்லின்ட்டுருக்கோம் பிரம்மன் வேறே ஜீவன் வேறேன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் நீ திடீர்னு வந்து பெரிய குண்டை போடுற சர்வம் பிரம்ம மயங்கிற எப்படி சர்வம் பிரம்மம் ஆக முடியும் இல்லை இறைவனுடைய ஆட்சிக்கு உட்பட்டதுன்னு சொல் நானும் இறைவனும் ஒன்றுங்கிறது எவ்வளோ பெரிய பார்ப்போம் அப்படின்னு அத்தனை பேரும் அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் வரைஞ்சிக்கிட்டின்னு இருக்காங்க அது அப்படியே அவர் சொல்கிறார் பாருங்க அப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்ற தத்து தஸ்மாத் அந்நகா உபாசியா தஸ்மாத் அந்நகா தஸ்மாத்து அந்நியன்னு அர்த்தம் கேட்கிறவன் ஸ்ரோத்து கேள்வி கேட்டவனுக்கு அந்நியமானவன் தானே கிடவுள் க சக்ஷுஸ்ரோத்திரம் கவு தேவோ யுனக்தின்னு தானே கேட்டான் இந்த கண்ணையும் காதையும் இயக்குவது எந்த தெய்வீக தத்துவம்னு தானே கேட்டான் அந்த தெய்வீக தத்துவம் அவனேன்னு சொன்னால் அவன் பிரம்ம ஆயிடுவானே இந்த கண்ணையும் காதையும் இயக்கிறான் அப்படியல்லவோ சொல்லணும் அப்போ நீங்கள் அவனையே பிரம்மம் என்று சொல்லிவிட்டால் என்ன ஆகும் ந தூ ஆத்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் இத்தனை வருஷமாக நாங்கள் படித்ததுக்கு விரோதம் லோக பிரத்ய விரோதாத் நம்ம அனுபவத்துக்கும் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய மகான்களுடைய கருத்துக்களுக்கும் உங்களுடைய கொள்கை கருத்து விரோதமாக இருக்கிறது அப்படின்னு சங்கராஜரே எழுதுறாரு பூர்வபட்சமே எழுதுறார் அவரே எழுதுறாரு இப்படி எல்லாரும் நம்மளை கொஸ்டின் பண்ணுவான் அதுக்கு ஆன்சர் சொல்கிறேன் அப்படின்னு நான் சொல்லலைப்பா உபனிஷத்தையே சொல்கிறதுங்கிற ஆஹா லோக பிரத்திய விரோதாத் அதாவது உலகத்தில் உலக அனுபவத்துக்கு விரோதங்கிறார் லோக பிரத்தேயம்னா என்ன உலக அனுபவத்திற்கு முரணானது தனித்தனியாக தான் இருக்கும் நாமெல்லாரும் என்ன நம்ம எல்லாம் இப்படி பிரம்மன் ஆக முடியும் அப்படிங்கிறது எதா அன்னிய தார்கிக்காக தார்க்கிக்காகன்னா ஊகம் பண்ணி சொல்கிறவங்க வேதத்தை எடுத்துக்காதவங்க அதாவது வேத வைதிக வைதிகர்கள் வேதத்தை எடுத்துக்க வேதத்துக்க விட அனுமானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க தர்க்கத்துக்கு வேதத்தை உபயோகப்படுத்துகிறவர்கள் அவர்களும் என்ன சொல்கிறார்கள் ஈஸ்வரா தன்யஹா ஆத்மா இத்தி ஆச்சக்ஷத்தை தார்க்கிக்காகங்கிறார் அனுமானம் பண்ணுறவங்களும் இதுதான் கன்வீனி நிறைய பேருக்கு இதுதானே கன்வீனியன்ட் எல்லோரும் நம்மளே என்ன சொல்கிறோம் நம்மளும் விவகாரத்தில் அப்படி இருக்கும் உடனே போய் நமஸ்காரம் பண்ண போய்ட்றோம் இங்கே உட்காந்துன்னு எல்லாம் ஒன்றுங்கிறோம் இப்போ உங்களுக்கு சந்தேகம் வந்துவிடும் இங்கே இருக்கிற பர்சன இந்த இங்கே கிளாஸில் பாடம் சொல்லித்தர் சுவாமி சரியானவராக அங்கே பூஜை பண்ணுற சுவாமி சரியானவராக எனக்கு இவரே பெரிய குழப்பத்துக்குள்ளவராக இருக்கார் இந்த பாடம் சொல்லித்தர வாத்தியாரே தகராறு பிடிச்சவர் அங்கே நடந்துக்கிறது ஒரு மாதிரி நடந்துக்கிறார் இங்கே வந்தால் ஒரு மாதிரி பேசுகிறார் சந்தேகம் நம்ம லெவல் வேறேங்கிறோம் இது வந்து அப்சல்யூட் ஆங்கிள் இது ரிலேட்டிவ் ஆங்கிள்னு பிரிச்சுக்கிறோம் ரெண்டும் பேலன்ஸ் பண்ணுறோம் இப்போ நமக்கு மூணு இதற்கே து சுசுக்தி அவஸ்தையில் பூஜையாக பண்ண முடியும் பூஜை பண்ணினா தூங்கவாக முடியும் தூங்குகிற போது நிலைவேர் நம்ம புரிஞ்சுன்னு இருக்கிறத பொறுத்து அதனால தான் எப்பவுமே தர்மம் அதுக்கு தான் இந்த அத்வைதம் பேசி தர்மத்துக்கு விரோதமாக போயிடப்படாது அதுக்காகத்தான் தர்மத்தை அனுஷ்டிக்கிறோம் விவகாரத்தில் எப்பவும் பக்தி துவைத்தம் அதோடு தான் இருப்போம் ஆனால் மனசில் அதுக்காக ஸ்ப்ரிட் பர்சனாலிட்டின்னு இல்லை புரிஞ்சுன் இருக்கிறது இப்போ குழந்தைகள்கிட்ட போய் நம்ம விளையாடுறோம் வச்சுக்கோங்க குழந்தைகள்கிட்ட போய் நம்ம விளையாடுற போது குழந்தைகளுடைய மனநிலை எப்படி இருக்கும் நம்ம மனதுக்கு இருக்கிற பக்குவம் குழந்தைகளுக்கு இருக்குமா இருக்காது அப்போ குழந்தைகள்கிட்ட நீங்கள் பிஹேவ் பண்ணுறது எப்படி பண்ணணும் எப்படி பண்ணுறது நீ நானும் பிரம்மன் தெரியுமோ இல்லையோ அப்படின்னு வச்சுக்கோங்கடேன் எப்படி பார்க்கும் அது என்ன சொல்கிற நீ கேட்கும் அதோட ஃபீலிங்ஸ் வேறு நம்முடைய உணர்வுகள் வேறு அப்போ போய் அது நமக்கு தெரியும் அதுக்கும் கான்சியஸ்னஸ்ஸு சந்தேகமா இருக்குது எனக்கும் ரெண்டு பேருக்கும் கா விர் கான்ஷியஸ் பீயிங்ஸ் இல்லையா ஆனால் அதோட மைண்டோட மெச்சூரிட்டி வேறு ஏன் மைண்டோட மெச்சுரிட்டி வேறு ஆனால் குழந்தைகிட்ட போய் நான் விளையாடுற போது குழந்தை மாதிரி நான் மாற்றிக்கணும் என்ன மாற்றின்னு குழந்தை மாதிரியே பேசும் சும்மா குழந்தைகிட்ட விளையாடுற போது அது எப்படி விளையாடுறதோ அது மாதிரி அது என்ன எதிர்பார்க்குறோ அதுக்கு தகுந்த மாதிரிலாம் நம்ம நடிக்கணும் ஆனால் நடிக்கிறதுனால நம்ம குழந்தைய ஏமாற்றணும்னு அர்த்தமா இல்லையே அது மாதிரிதான் அது குழந்தை ஏமாத்துணுங்கிறதுக்கல் ஜனங்கள் உலகம் முழுக்க எல்லாரும் அஜி பெரும்பாலும் அஜ்ஞானிகள் துவைத்திகள் தினம் அங்கே ஒரு ஒரு இது பரிகார ஸ்தலம் இல்லைன்னு ஆனால் நிறைய பேர் ஜோசியம் சொல்லி தான் வந்துட்டுருக்கான் எனக்கு தெரியும் இல்லாட்டி எதுக்கு இவ்வளோ பேர் வராங்க இங்கே வந்தால் எல்லோரும் பிரம்மஸ்வரூபம் ஆலைனா ஒருத்தர் இருக்க மாட்டார் நானும் பூஜையை பண்ணுற பூஜை பண்ணுறவரே இருக்க மாட்டார் பூஜையை முடிச்சுட்டு ஓடிடுவார் அங்கே வரவங்களாம் என்னன்னா வந்து அது நம்ம நீ எல்லாம் ரொம்ப முறையாக நடக்கிறது பூஜையெல்லாம் ரொம்ப ஒழுங்காக நடக்கிறது ஜோசியர் எல்லாம் வேறு சொல்கிறாங்க இது பரி இது இங்கே வந்து போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நடக்கும் உண்மைதான் சுவாமிக்கு சக்தி இருக்குது எல்லாம் நடக்கிறது ஆனால் அவங்களுடைய ஆட்டிடியூட் வேறு அங்கே போய் நான் பேசுகிற போது இதெல்லாம் வேதாந்தம்லாம் ரொம்ப சொல்லின்னு இருக்க மாட்டேன் வாழ்க்கையை நல்லா நடத்தும்போது வேல்யூஸு அதெல்லாம் சொல்லிவிட்டு பகவான் அனுகிரகம் பண்ணுவார் ஒன்றும் குறவில்லை ஏன்னா நம்ம பண்ணி அதை பண்ணித்தானே இந்த பாடமே படிக்க வந்திருக்கோம் வந்ததினால அதை மறந்துடுவோமா என்ன பகவானே அதை விரும்புகிறார் நானும் நீயும் ஒன்றும் நீ புரிஞ்சுட்டியானா எனக்கு நிம்மதிப்பாக அப்புறம் என்கிட்ட பிடிக்கிட்டே இருக்க மாட்டேன் நினைப்பார மாட்டாரா அப்போ பார்த்தாலும் அதை குடு இதை குடு தனம் தானியம் பசும் அன்னையிலேருந்து இன்னும் வரைக்கும் சொல்லிகிட்டே இருக்கேன் உனக்கு கொடுத்துட்டே திரும்ப திரும்ப போடலை போடல கேட்டுட்டே இருக்கே வருமா வராது அவருக்கு தோணுமா தோணாது ஆகையினால இந்த மந்திரம் என்ன பண்ணுகிறதுன்னு ஆக அதை சொல்கிறார் மாத்திரம் இல்லை வேதமே சொல்கிறது தர்ண அமும் ய அமும்ஜ இன்ந்தபூஜயு அந்த பூஜேயு சாகரவர்கூஜை சொல்லிண்டிருக்கு அனிய உசைகே வீரதேவெலாம் உபசனப்பண்ண சொல்லறது துக் எத்து விதித்த உபாசியம் திரம பவேத் தன்ய உபாசி தாம்பாசிஷ்லிங்க உபலட்சிய த ஆஹான வாக்கென்டென்ஸ் என்ன சொல்கிறார் சுவாமி இந்த விதித்தம் அவிதித்தம் இதுதான் இங்கே டாபிக் அறிந்தது அறியாது வாருங்க அதாவது இறைவன் அறியப்பட்டவன் இறைவன் அறியப்பட்டவன் நான் வந்து நானும் அறியப்பட்டவன் நான் யாருன்னு எனக்கு தெரியும் கடவுள்னா யாருன்னு எனக்கு தெரியும் கடவுள் யாருன்னு உனக்கு எப்படி தெரியும்னா சாஸ்திரம் தான் சொல்லிது உலகு ஆதிபகவன் முதற்றேன்னு சொல்லியிருக்கு ஆகையினால அவர் என்னென்னா நீ எப்போவுமே அவனுடைய தாளை சேர்ந்துரு உலகு ஆதிபகவன் முதற்றே வாலறிவன் நற்றாள் தொழு மானடி சேர்வாயாக என்ன வேண்டுதல் வேண்டாமையிலான் அவனை பூஜை பண்ணு அவன் உனக்கு பிறவி பெருங்கடலேருந்து உன்னை விடுவிப்பான் எளிமையாக இருக்கு இதை விட்டுட்டு எங்கேயோ கொண்டு போறீங்களே அப்படி சொல்லலாம் ஆனால் அது முழுமை பெறாதுங்கிறார் அது முழுமை பெறாது இதுலாம் நிறைய இது இருக்குது இப்போ பகவானாக பார்த்து எனக்கு என்றைக்கா ஒரு நாள் ப்ளஸ் பண்ணி இருவினை ஒப்பு மலப்பரிப்பாகம் சக்தி நிபாத்தம் அவர் வந்து என்னுடைய புண்ணிய பாபத்தை ஈக்குவலாக்கி இது ஒரு பெரிய விஷயம் இது பெரிய விசாரம் அது எப்படி புண்ணிய பாபம் ஈக்குவலாகும் இருவினை ஒப்பு ரெண்டு விலையும் சேர்ந்துடும் அதாவது புண்ணியம் பார்ப்போம் ஈக்குவல் ஆகிடும் அப்புறம் என்ன ஆகும்னா அந்த உயிர் வந்து பக்குவம் அடைஞ்சிடும் இந்த ஆத்மா பக்குவம் அடைஞ்சிடும் அதை வந்து அதுக்கெல்லாம் சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணி தீட்சையெல்லாம் பண்ணி ப பருபாக அப்புறம் இறைவனுடைய அருள் அந்த உயிர் மேலே பரவும் அந்த ஜீவன் பேரில் ஈஸ்வருடைய அனுகிரகம் பரவும் அப்புறம் வந்து அந்த ஜீவன் இறைவனோட ஒன்றி இருக்கும் அவ்வளோ ஆனாலும் இறைவனும் உயிரும் வேறு அதுக்கெல்லாம் நிறைய உதாரணம் இருக்குது இப்போ சூரியன் வந்து பிரகாசமாக இருக்கிறபோது நட்சத்திரங்கள்லாம் தெரியல ஆனால் நட்சத்திரங்கள்லாம் வேறு வேறையாக இருக்கா இல்லையா அப்போ சூரிய பிரகாசம் போன்றது இறைவனுடைய அருள் இந்த உயிர்களெல்லாம் வந்து எப்படின்னா அந்த இறைவனிடத்தில் ஒடுங்கி இருக்கு நானா வேறு வேறு இது ஒரு உதாரணம் அப்புறம் தேன் மெழுகு தேன் மெழுகு இருக்கே இந்த தேன் மெழுகில் வந்து தங்கத்தை ஒத்தி எடுப்பாங்க தங்கத்தூழெல்லாம் இப்போ தங்கத் துகள்கள்லாம் அதில் இருக்கும் அது மாதிரி இறைவன் என்பது தேன் உருண்டை போன்று அதில் இருக்கக்கூடிய தங்கத் துகள்கள் போன்றவர்கள் ஆல் இண்டிவிஜுவல்ஸ் இதெல்லாம் துவைத்த சித்தாந்தம் ஈஸ்வரனோட ஐக்கியமாகி விட்டார்கள் ஆனால் அதெல்லாம் வேறேங்கிறது ஆனால் இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவாலிட்டி ரிமைன்ஸ் சட்டில் லெவல் சட்லஸ்ட் லெவல் ஆகையினால் இந்த உலகம் உண்மை இந்த வாழ்க்கை உண்மை இறைவனை வழிபடுவதும் உண்மை அதனால் அவர் அருள் புரிவதும் உண்மை அதனால் அவரோடு நாம் என்ன பண்ணுறோம் இந்த உலகத்தை மறந்துடுறோம் உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் எல்லாத்தையும் விட்டுவிட்டு பற்றினேன் பரமமூர்த்தின் எல்லாம் பகவானுடைய இது பண்ணுவோன்னா அது நல்லா தான் இருக்குது அது ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் அதில் வந்து பூர்ணத்துவம் கிடையாது அதில் நிறைய ஸ்ருதி யுக்தி அனுபவ விரோதம் இருக்கிறது என்பது அத்வைதிகளுடைய வாதம் ஸ்ருதி யுக்தி அனுபவம் இதெல்லாம் விரோதம் இருக்குப்பா ஆகையினாலும் இந்த ஸ்ருதி யுக்தி அனுபவ விரோதங்கள் இருக்குங்கிறத அது ஆர்க்யூ பண்ணுவாங்க அதுக்கு பேர் தான் அது அந்த இடத்துல தான் நிறைய வாதங்கள்லாம் நடக்கும் அவிரோதம் நாங்கள் எங்கள் சித்தாந்தம் வந்து விரோதமாக இருக்கா இல்லையானு இதெல்லாம் ரொம்ப அக்காடமிக்காக போயின்னு நான் அதுக்குள்ள நுழையலை இங்கே டாபிக் அது வந்து விடுத்தோம் என்ன சொல்கிறார் அதை நீக்கிறதுக்காக வேண்டிய சிஷ்யன் வந்து என்ன திடீர்னு இப்படி என்னை வந்து உணர்வுங்கிறீங்களே நான் உணர்பவன்லவோ நினச்சிட்டு இருந்தேன் நம்ம பாஷையில் சொல்கிறேன் உணர்பவனா ஜீவாத்மா உணர்வுங்கிறது கடவுள் இறைவன் உணர்வு வேறு உணர்பவன் வேறு தானே அப்படின் உணர்பவனையும் உணர்வையும் எப்படி ஒன்றாக்குகிறீர்கள் நம்ம பாஷையில் சொல்கிறேன் புரியறதுக்க உணர்வு இறைவன் உணர்பவன் வேறு உணர்வு வேறு உணர்பவன் வேறு நம்ம என்ன சொல்கிறோம் உணர்பவன் என்பது கற்பனைங்கிறோம் உண மாய கற்பனைங்கிறோம் அல்ல உணர்வும் உணர்பவனும் உண்மை உணர்வும் உண்மை உணர்வு உணர்பவன் அல்ல உணர்வு உணர்பவன் உணர்வு அல்ல உணர்பவன் உணர்வை உணர்வை உணர்ந்து வழிபட்டு போற்றி வழிபட்டு வணங்கி உணர்வு மயமாகலாமே தவிர உணர்வாக ஆக முடியாது எப்படி உணர்பவன் புரியுறதா உணர்பவன் உணர்வை வழிபட வேண்டும் உணர்பவன் உணர்வை வழிபட வேண்டும் உணர்பவன் உணர்வை வழிபட்டு உணர்வின் அருளால் உணர்வின் அருளால் உணர்பவன் உணர்வோடு இரண்டரை கலக்க வேண்டும் இரண்டரை கலக்கிறதுனா என்ன அர்த்தம் இரண்டு அரை ஆனால் இரண்டா இரண்டு அற கலக்க வேண்டும் இரண்டு அரைன்னா என்ன அர்த்தம்னா அதுக்கு பேர் தான் துவைதா அதாவது துவைத்தமும் கிடையாது அத்வைதமும் கிடையாது என்னன்னா துவைத்தமும் உண்மை அத்வைத்தமும் உண்மை அங்கேதான் துவைத்தமும் சத்தியம் அத்வைத்தமும் சத்தியம் இதுதான் விசிஷ்டாத்வைத்தம் சைவ சித்தாந்தமும் இதுதான் பூஜை பண்ற விசிஷ்டாத்வைத்தம் அது பேரே சிவ விசிஷ்டாத்வைத்தம் இருக்கு சாஸ்திரத்தில் விஷ்ணுவை பூஜை பண்ற விசிஷ்டாத்வைதிகள் இவங்களுக்கு பேர் பேதாபேதவாதிகள் அப்படின்னு பேர் அதுதான் தமிழ்நாட்டில் பிரசித்தம் சைவ சித்தாந்தம் அதுக்குள்ளே நிறைய உள்ளுக்குள்ளே நிறைய ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் எல்லாம் இருக்குது வைஷ்ணவ சித்தாந்தம் இருக்குது ராமானுஜாச்சாரியார் பண்ணினது இவர் வந்து மெய்கண்ட சிவாச்சாரிய சத்யஜான தரிசினின்னு பேர் தமிழில் பேர் மெய்கண்டார்னு பேர் நீலகண்ட சிவாச்சாரியார்னு ஒருத்தர் பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார் அவங்களாம் அதுதான் சொல்லுவாங்க இதுக்கு பேர் பேதாபேதவாதம் பேர் ஆதிசங்கர காலத்தில் இது நிறைய இருந்திருக்குன்னு தெரிகிறது ஏன்னா போதாயன விற்பி அப்படின்னு ஒரு கமெண்ட்ரி சொல்றாங்கார மதம் இதெல்லாம் உங்களுக்கு நான் தகவலுக்காக சொல்றேன் இந்த கேனு உபநிஷத்தில் அவ்வளவு விஷயம் உட்கார்ந்துருக்கு ஊசி மொளகா உபநிஷத்துன்னு பேர் ஊசி மொளகா உபநிஷத்து என்ன அர்த்தம் நகரதா பாருங்க இப்ப தான் அஞ்சாவது வந்திருக்கேன் நகர்த்தணும்னா ரொம்ப ஈஸியாக நகர்த்தி விடலாம் ஆனால் இவ்வளவு விஷயங்களை பேச வேண்டி இருக்குது இந்த மந்திரத்துக்கு தான்ப்பா அர்த்தம்னா நீ போய் வீட்டில் போய் படித்து பார்த்துக்கொள்ள வேண்டிய தியானம் பண்ணி பாருணுன்னு சொல்லிவிடலாம் ஆதிசங்கர் அதுக்கு அவ்வளோ மெனக்கெட்டு அர்த்தம்னு சொல்கிறார் பாருங்க ஆகினாலே அவள் சிஷ்யன் வந்து ரெண்டு சொல்கிறார் அவன் முகத்தை பார்த்து புரிஞ்சுன்னு விட்டாரான் சிஷிய லிங்கேன்னு தத் வாக்கியாத்து வாங்குறார் அவன் கேள்வி கேட்டான் அந்த கேள்வி மந்திரத்தில் இல்லையாம் அது சொல்கிறார் மந்திரத்தில் வரல அவன் கேள்வி அவன் முக குறிப்பை பார்த்து சொல்லுகிறார் அப்படிங்கிறார் என்ன இது அப்படின்னு அவன் ஆச்சரியப்படுறான் என்னது நான் என்ன என்படி அன்ன தேவ தத் விதித்தா தத்தோ அவிதித்தா ததி இதி சுஷ்ரும பூர்வேஷாம் ஏனஸ்தத் வியாஜ சக்ஷிரே அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு அப்படியே தூக்கி வாரி என்னது நான் சைத்தன்யமா சைத்தன்யத்துக்கிட்டிருந்து இரவல் வாங்கியிருக்கேன் ஜீவாத்மா தானே நான் அல்ப சித்து அது மகா சித்து இதுதான் அது பேருணர்வு நான் சிற்றுணர்வு இந்த இடத்துல உணர்வுன்னு போட்டேன் பேரறிவு சிற்றறிவுன்னு சொன்னால் அதுக்கு தான் நம்ம மூணாக பிரிச்சுருக்கோம் நான் வகுப்புகளில் முன்னால் சொல்லியிருக்கேன் பேரறிவு வாலறிவு சிற்றறிவுன்னு மூணாக பிரிச்சிருக்கேன் பேரறிவுங்கிறது ப்யூர் கான்ஷியஸ்னஸ் வாலறிவுங்கிறது ஆனேஷியன்ட் சிற்றறிவுங்கிறது நமக்கு இருக்கிற அல்ப புத்தி ஆம்னேஷன்ட்டுக்கு ஆப்போசிட் என்னது ஆம்னேஷன்ட்டுக்கு ஆப்போசிட் எதாக இருக்கா தெரியல எனக்கு தமிழில் இருக்குது எனக்கு இருக்கிற ஞானம் என்னது நான் லிமிட்டட் நாலெட்ஜ் அதுவும் அடிக்கடி மறந்து போயிடுது ஆகையினால எனக்கு இருக்கிற நாலெட்ஜ் ரொம்ப ரொம்ப லிமிட்டட் சிற்றறிவுன்னு அர்த்தம் பகவானுக்கு இருக்கிற ஞானம் வாலுரிவு சர்வஜனவன் நான் அல்பஜ்யன் ஆனால் ரெண்டு பேரும் ஞகா அல்ப ஞா சகா சர்வ ஞகா நம்ம என்ன பண்ணுறோம் அத்வைத சித்தாந்தத்தில் அந்த சர்வத்தை ரிமூவ் பண்ணு இந்த அல்பத்தை ரிமூவ் பண்ணு ஞாஹன்னா என்ன அர்த்தம் அறிகிறவன் அர்த்தம் இந்த சர்வம் அல்பங்கிறதுலாம் மாயா கல்பித்தம்னு விடுறோம் இங்கே தான் விஷயம் அவர் ஆம்னிஷியன்ட்டுங்கிற நீ ஒன்றும் தெரிகிறேங்கிற ஒன்றும் தெரியலைங்கிறது உன்னோட பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸோடு இருக்கிற ஐடென்டிஃபிகேஷனால தானே இந்த ப்ராப்ளம் உன்னோடய இண்டிவிஜுவாலிட்டினால்தானே உனக்கு வந்து நான் வந்து எனக்கு ஒன்றும் தெரியல ஒன்றும் தெரியல எனக்கு அல்பசக்திமா இப்படியே சொல்லி கீழே கீழே போயிட்டே இருக்கேன் நீ அப்புறம் அவரை மேலே தூக்கி வச்சுட்டே இருக்கே அப்படின்னு அவரே சொல்கிறார் நான் மேலேயும் இல்லை நீ கீழே இல்லை மேலிருந்தான் மேலெல்லார் மேலல்லவர் கீழே இருந்தும் கீழல்லார் கீழல்லவர் அவரே சொல்கிறார் யார் இல்லை நான் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணுவேன் திருக்குறளை அதனால் நான் மேலே இருக்கிறதுனால நான் மேலே இருக்கேன்னு நினச்சிப்பா நீ என்ன நான் உன்னை சிருஷ்டி பண்ணியிருக்கேன் நீ அல்பங்கிற என்ன அப்படின்னு அவரே கூட சொல்லலாம் அதெல்லாம் நீ அல்பம் நான் பெருசு மாறியும் உண்மையிலே எனக்கும் உனக்கும் இருப்பு ஒன்றுங்கிறார் அவர் எல்லாம் அறிந்த எனக்கும் குறைந்த அறிவே உள்ள உனக்கும் ஆதாரம் ஒன்றப்பா அதுதான் சத்தியம் இருப்பு நான் இருக்கிறேன் நீ இருக்கிறாய் இருப்பு தான் ஈஸ்வர சத்தியம் வேற ஜீவசத்தியம் வேற கிடையாது அதுதான் ஆர்கியூமெண்ட்டே மெயின் ஆர்கியூமெண்ட் ஈஸ்வர சத்தியம் ஜீவசத்தியம் ஈஸ்வர சத்தியம் ஜீவசத்தியம்னா என்ன அர்த்தம் என்ன முப்பொருள் உண்மை அப்போ மூணு பொருள் உண்மைன்னா உண்மை மூன்றா உண்மை ஒன்று மூன்று பொருள்கள் கற்பிக்கப்பட்டிருக்குங்கிறோம் முப்பொருள் உண்மைன்னு சொல்கிறோம் இல்லையா முப்பொருள் உண்மைன்னா நான் இப்போ சித்தாந்தம் பேச ஆரம்பிச்சுட்டேன் முப்பொருள் உண்மைன்னு சொன்னால் ஏன்னா இந்த பாடம் அப்படி இருக்குது முப்பொருள் உண்மை இல்லை உண்மை ஒன்று ஒரு உண்மை ஒன்று மூன்று பொருள்கள் ஒரே உண்மையில் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன உள் ப்ளஸ் மை அதுதான் சத்தியம் சத்தியம்னா பியூர் எக்ஸிஸ்டன்ஸ் தூய இருப்பு தூய இருப்புக்கு தான் உண்மைன்னு பேர் ஆக உண்மை ஒன்று பொருள்கள் மூன்று கற்பிக்கப்பட்டன உண்மையே உண்மை உண்மையே உண்மை பொருள்கள் உண்மையல்ல இதுதான் அத்வைத சித்தாந்தம் பொருள்கள் உண்மையல்ல அடுத்த மந்திரத்துக்கு வர முடியல பார்ப்போம் சாயங்காலம் பார்ப்போம் டைம் பார்ப்போம் ஓமாப்பியும் அங்காணி சேர்ந்து படிப்போம் வாக்ஸ்ோத்தலமிச்சம்மம் ப்மராம் மாமா நோராமஸ்ல மே அஸ் தமன உஷ்சுமாயி சன் மயி சன் ஓ ஹரிஹி ஓம் ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி மூர்த்தியெல்லாம் வாழி परापरमे ओम அன்பர் வாழி பரா பரமே ஓரி ஓம் ஆதிகுநாமி